ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அந்தர்யோகம் ஏழாவது அத்தியாயம் ஞான விஜான யோகம் இந்த பகவத்கீதையை மூணாக பிரிப்பாங்க முதல் ஆறு அத்தியாயம் ரெண்டாவது ஆறு அத்தியாயம் மூணாவது ஆறு அத்தியாயம் சொல்லி முதல் ஆறு அத்தியாயத்தை முடிச்சிட்டேன் நாம ஆறு அத்தியாயம் துவங்க போகிறோம் அதனால் அந்த முதல் ஆறு அத்தியாயத்தினுடைய சாரத்தை லைட்டாக கொஞ்சமாக பார்த்துட்டு அந்த ஒரு அவுட்லைன் முதல் ஆறு அத்தியாயத்தினுடைய அவுட்லைன் என்ன இரண்டாவது ஆறு அத்தியாயத்தினுடைய அவுட்லைன் என்ன மூணாவது ஆறு அத்தியாயத்தினுடைய அவுட்லைன் ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு அந்த அத்தியாயத்தின் வளைகிறது பழக்கம் உண்டு ஆரம்பத்தில் இதை பார்த்துருக்கோம் இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம் ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்தில் போர்களை அணிவகுப்பு சொ பற்றி சொல்லப்பட்டது பிறகு அர்ஜுனனுடைய துக்கத்தை வர்ணித்தார் அந்த துக்கத்திற்கு காரணம் பற்று என்று சொன்னார் பற்றின் விளைவாக துக்கம் வந்தது துக்கத்தின் விளைவாக மயக்கம் மோகம் வந்தது இது முதல் அத்தியாயம் போர்க்கள அணிவகுப்பு அர்ஜுனனுக்கு வந்த பற்று பற்றின் விளைவு சோகம் துக்கம் அதன் விளைவு மோகம் இதுதான் முதல் அத்தியாயத்தின் சாரம் இரண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சிஷியனாக மாறுகிறான் சிஷியனாக மாறியவுடன் ஞானயோக தத்துவத்தை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும் சொன்னார் உயிரை பற்றியும் உடலை பற்றியும் சொன்னார் அதன் இந்த தத்துவம் புரியவில்லை என்றால் மனப்பக்குவம் வேண்டும் என்பதற்காக கர்மயோகத்தை பற்றி சொன்னார் சுருக்கமாக சொன்னார் எல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் எல்லாம் சுருக்கமாக வரும் கர்மயோகத்தை சொல்லி முடித்தவுடன் சிதப்பிரஜ லட்சணம் அதாவது ஞானியினுடைய லட்சணத்தை சொல்வதன் வாயிலாக ஞான பலனை சொன்னார் இது இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்து மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மயோகம் இரண்டாவது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொன்ன கருத்தை விரிவாக சொன்னார் அதை சொல்வதற்கு முன்பு இரண்டு விதமான சாதனைகள் இருக்கிறது ஞானயோக சா கர்மயோக சாதனை ஞானயோக சாதனை என்று அந்த இரண்டு சாதனைகளுக்கு இரண்டு விதமான வாழ்க்கை முறை சொன்னார் இல்லறம் துறவரம் இல்லறவாசிகளுக்கு கர்மயோக சாதனையே பிரதானமாக செய்ய வேண்டும் துறவரவாசிகள் ஞானயோக சாதனையை பிரதானமாக செய்ய வேண்டும் இருவருக்கும் இரண்டு சாதனையும் அவசியம்தான் யாராக இருந்தாலும் கர்மயோகம் செஞ்சு ஞானயோகத்துக்கு வரணும் ஆனால் இல்லற வாசிகளுக்கு முக்கியமாக பிரதானமாக கர்மயோகம் துறவரவாசிகளுக்கு பிரதானமாக ஞானயோகம் சொல்லி கர்மயோகத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கினார் இங்கே சுருக்கமாக சொன்ன கருத்தை விரிவாக விளக்கினார் பிறகு லோக சங்கரகம் என்ற கருத்து விளக்கப்பட்டது ஞானியாக இருந்தாலும் கூட செயல் செய்வதை நிறுத்தக்கூடாது இந்த உலக நன்மையின் பொருட்டு செயலை செய்ய வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது பிறகு இனியொரு கருத்து கர்ம தடை என்ன அந்த தடையை நீக்குவதற்கு உபாயம் என்ன கர்ம தடையும் அதை நீக்க உபாயமும் சொல்லப்பட்டது இது மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் ஞான கர்ம சந்யாச யோகம் ஞானகர்ம சன்னியாச யோகம்னா அறிவினால் செயலை துரத்தல் அறிவினால் எப்படி செயலை திறக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான கருத்தாக இருந்தது அதில் ஆரம்பத்தில் அதில் அவதார தத்துவத்தை சொன்னார் கடவுளுடைய அவதார தத்துவம் அவதாரம் எதற்கு எடுக்கிறார் அதனுடைய தன்மை என்ன என்றெல்லாம் சொல்லப்பட்டது பிறகு அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பான ஞானகர்ம சன்னியாச யோகம் விளக்கப்பட்டது பிறகு ஞானத்தை அடைவதற்காக பனிரெண்டு சாதனைகள் சொன்னார் தானம் தவம் இப்படியெல்லாம் சொன்னார் உணவு கட்டுப்பாடு அதில் பதினோரு சாதனைகள் ஞானத்திற்கு தகுதியை கொடுக்கும் பனிரெண்டாவது சாதனை ஞான யோக சாதனை சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் சொல்லி அந்த நாலாவது அத்தியாயத்தில் இதை சொல்லி முடித்த பிறகு ஞான பலன் சொன்னார் மோகநாசம் கர்மநாசம் பாபநாசம் ஞானம் வந்தால் அறியாமை அனைத்தும் அழிந்துவிடும் அறியாமை அழிவதால் அவன் செய்த செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் செயல்னா கர்மம் அனைத்து கர்மமும் நாசமாவதால் அவனுக்கு பாபமோ புண்ணியமோ இல்லை இரண்டும் இல்லாததால் அவன் பிறவா நிலையை அடைவான் மோகநாசம் கர்மநாசம் பாபநாசம் நாலாவது அத்தியாயத்தில் அவதார தத்துவம் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம் அதில் தான் முக்கியமான கருத்து வந்து செயலில் செயலின்மை செயலின்மையில் செயலை பார்த்தல் ஓம் பிரம்மா அர்ப்பண மந்திரம் அதில் தான் வந்து சந்திர சுலோகமும் அதை முடித்த பிறகு ஞானத்தை அடைய சாதனைகள் சாதனைக்கு பிறகு ஞான பலன் மோகநாசம் கர்மநாசம் பாபநாசம் ஐந்தாவது அத்தியாயம் சந்யாச யோகம் இங்கேயும் இந்த மூணாவது அத்தியாயத்தில் சொன்னால் அதை கருத்தை இங்கே ரிப்பீட் பண்ணுறார் அதாவது இரண்டு விதமான சாதனை இரண்டு விதமான வாழ்க்கை முறை இல்லறம் துறவரம் கர்மயோகம் ஞான யோகம் துறவரத்தை விட இல்லறமே நல்லறம் என்றார் தலைப்பு சந்நியாச யோகம் நாங்கள் சொன்னது சந்நியாசம் அனைவருக்கும் ஏற்புடையது அல்ல கடினம் என்றார் சிறன் சிறந்தது தான் உயர்ந்தது தான் ஆனால் சிறந்தது இல்லறம் சன்னியாசம் உயர்ந்தது சிறந்ததுக்கு உயர்ந்தது வித்தியாசம் இருக்குது சந்யாசம் உயர்ந்தது ஆனால் அனைவருக்கும் ஏற்படையதல்ல மிக மிக கடினம் அதனால் இல்லறமே நல்லறம்ங்கிற கருத்து சொல்லப்பட்டது பிறகு அங்கேயும் ஞான பலன் என்ன இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஆனந்தமாக நிறைவோடு பூரணமாக வாழ்வது ஜீவன் முக்தி இறந்த பிறகு அடைகிறது விதேக முக்தி இது அஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயத்தில் போன அந்தர்யோகத்தில் பார்த்தது தியான யோகம் தியானம் பண்ணுவதற்கு முன்பாக அன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் தியானம் பண்ண போகிறோம் பத்து நிமிஷம்னா இருபத்தி மணி நேரம் ஐம்பது நிமிடம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்து பகிரங்க சாதனை தியானம் செய்யும்போது அமரும் பொழுது இடம் அந்த ஆசனம் இதை பற்றிய விளக்கமெல்லாம் அந்தரங்க சாதனை இது சொன்னார் பிறகு தியான ஸ்வரூபம் ஞானத்திற்கு முன்பு உபாசனை ரூபமான தியானம் ஞானத்திற்கு பின்பு நிதித்தியாசன தியானம் இதெல்லாம் தியான ஸ்வரூபம் இதெல்லாம் சொன்ன கருத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த தியானத்தின் பலன் என்ன மனப்பக்குவம் கிடைக்கும் மன ஒருமுகப்பாடு கிடைக்கும் மன தூய்மையும் கிடைக்கும் பிறகு தியானத்திற்கான தடையும் அதை நீக்க உபாயமும் தியானத்துக்கு என்ன தடை மனசை கட்டுப்படுத்துறங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அர்ஜுனன் கேட்குறான் பகவானே சொல்கிறார் உண்மைதான் அப்பா மனசை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது ஏற்றுக்கொள்கிறேன்கிறார் அவரே பகவானே எப்பயுமே சூட்சமான விஷயத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் முடியும் எப்படி முடியும் தீவிர பயிற்சியினாலையும் உலக விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதனாலும் முடியும் வைராக்கியத்தினாலும் அப்பியாசத்தினாலும் விறர் உலக விஷயங்களில் அதிகமாக ஈடுபடாமல் இருக்கிறது வைராக்கியம் தொடர்ச்சியாக செய்கிறது அப்பியாசம் இதை ரெண்டையும் பண்ணினால் மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இன்னொரு கருத்தை சொன்னார் யோக பிரஸ்டன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேன் முழுமையாக நிறைவு பெறவில்லை இறந்தாச்சு என்ன செய்யறது அவனுடைய கதி என்ன இந்த உலக சுகத்தையும் அனுபவிக்கலை அவனுக்கு பாவம் புண்ணியில் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான் அதோ கதியானா இல்லை அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் மீண்டும் மனித பிறவியே கிடைக்கும் இந்த மோட்சத்தை அடைவதற்கான சூழ்நிலையில் என்று யோக சொல்லி முடித்த ஆர் அத்தியாயம் இது ஆர் அத்தியாயத்தினுடைய சாரம் இந்த முதல் ஆர் அத்தியாயத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்குன்னா ஜீவ தத்துவம் தன்னை பற்றி சொல்லுது இந்த உயிர்னா என்ன உடம்புன்னா என்ன ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன இந்த ஆத்மாவுக்கும் உயிர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் உயிர்ங்கிற அடிப்படையில் எல்லாரும் பேசுகிறாங்க முதல்ல ஆரம்பத்தில் வச்சுக்கிடலாம் பிறகு மனிதனுடைய சுய கட்டாயம் வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது நாம் முயற்சி பண்ணாமல் எதையுமே அடைய முடியாது கட்டாயம் சுயமுயற்சி வேணும் ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து அந்த சுயமுயற்சி எப்படி செய்வது கர்மயோகமாக செய்யும் இந்த மூன்றும் முதல் ஆறு அத்தியாயம் ஜீவதத்துவம் பிறகு சுயமுயற்சி கர்மயோகம் இந்த முதல் ஆறு அத்தியாயத்தில் பிரதானமாக எல்லா கருத்தும் வரும் வந்தாலும் அதிகமாக சொல்லப்பட்ட கருத்து இது ஜீவ தத்துவம் ஜீவன்னா என்ன மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் சுய முயற்சியை பற்றி வலியுறுத்தப்பட்டது மூன்றாவது கர்மயோகம் இது முதல் ஆறு அத்தியாயம் ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் ஜீவதத்துவத்தை சொன்ன பகவான் கடவுள் தத்துவத்தை சொல்லுகிறார் இப்போ ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னெண்டு வரைக்கும் அங்கு ஜீவதத்துவம் இங்கே கடவுள் தத்துவத்தை சொல்லுகிறார் அங்கு சுயமுயற்சியை சொன்னார் இங்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டும் சுய முயற்சி இருந்தால் மட்டும் பத்தாது கடவுளுடைய கருணையும் வேண்டும் அவருடைய அருளும் வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது பிறகு இங்கு பக்தி யோகம் அங்கே கர்மயோகம் இங்கே பக்தி யோகம் கடவுளுடைய அனுகிரகத்தை எப்படி பெற முடியும் பூஜை பண்ணி கடவுளை கும்பிட்டா வழிபட்டால் தானே பெற முடியும்னால் பக்தி யோகம் சொல்லப்படுகிறது அப்போ இங்கே என்ன கருத்து கடவுள் தத்துவம் அதை ஈஸ்வர தத்துவம்னு பொதுவாக சொல்லுவான் ஏன்னா ஈஸ்வரன் சிவன் மட்டும் நினைக்கக்கூடாது இங்கே சாஸ்திரங்களில் ஈஸ்வரன் சொன்னால் எல்லாத்துக்கும் பொதுவான ஹெட் ஈஸ்வரனை தலைவன் அரை ஆளுபவன் அர்த்தம் பகவானே கிருஷ்ணரை என்ன சொல்லுவார் நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் பர் அந்தனுடைய மீனிங் என்னன்னா தலைவனாக இருக்கிறேன் அனைத்துக்கும் கடவுளாக இருக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் வரும் ஏன்னா விஷ்ணுவ விஷ்ணுவை பற்றி சொல்லவே இல்லையே நினச்சிடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாம் ஒன்று ஈஸ்வர தத்துவம் சொல்லப்பட்டது கடவுளுடைய அனுகிரகம் எப்படி வேணும் வேணுங்கிறது சொல்லப்பட்டது அதற்காக பக்தி யோகம் சொல்லப்பட்டது அப்போ ரெண்டாவது ஆராத்தியா என்ன ஈஸ்வர தத்துவம் கடவுளுடைய அனுகிரகம் பக்தியோகம் மூணாவது ஆறு அத்தியாயத்தில் ஜீவதத்துவம் சொன்னார் நம்மளை பற்றி சொன்னார் கடவுளை பற்றி சொல்கிறார் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்கிறார் பிறகு இதை பெறுவதற்கு நற்பண்புகள் வேண்டும் என்று பண்புகளை பற்றி சொல்கிறார் நல்ல குணங்கள் எவை கெட்ட குணங்கள் எவை எல்லாம் சொல்லி பிறகு சத் சாத்யகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் சொல்லி குணங்களை பற்றி நிறையா சொல்கிறார் கடைசி ஆர் அத்தியாயத்தில் பிறகு மூணாவது கருத்து ஞான யோகம் ஜீவ ஈஸ்வர் ஐக்கியம் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒற்றுமை இரண்டாவது குணங்கள் மூன்றாவது ஞானயோகம் கடைசி இப்படி இப்படி பார்க்கலாம் முதல்ல வந்து ஜீவ தத்துவம் ரெண்டாவது ஈஸ்வர தத்துவம் மூணாவது ரெண்டுக்குள்ள ஒற்றுமை மூணாவது அருள் பிறகு சுயமுயற்சி கடவுளுடைய அனுகிரகம் பிறகு நற்பண்புகள் இந்த நற்பண்புகள் பெறுவதற்கு கடவுள் அனுகிரகம் வேணும் என்னதான் முயற்சி பண்ணால் உடம்பை சரி பண்ணிடலாம் மனசை சரி பண்ண முடியாது அதுக்காக சுயமுயற்சியுடன் கடவுள் அனுகிரகத்துடன் நற்பண்புகளை பெற வேண்டும் இப்படி எந்த டைரக்ஷனில் பார்த்தா முதலாறு கர்ம யோகம் இரண்டாவது ஆறு பக்தி யோகம் மூணாவதாறு ஞான யோகம் இதுதான் கீதையினுடைய அவுட்லைன் இனி ஏழாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சரியா இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான விஜான யோகம் ஞானத்துக்கு விஜானத்துக்கு என்ன வித்தியாசம் ஞானம்னா என்ன விஜானம்னு என்ன விஞ்ஞானம்னா சயின்ஸாக ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் விஜானம்னா விசேஷமான அறிவு அவ்வளோதான் சில அறிவு வேறு ஞானம் வேறுபாங்க தமிழ் அறிவு சம்ஸ்கிருதத்தில் ஞானம் அவ்வளோதான் பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அதை அனுபவத்தோடு புரிந்து விஞ்ஞானம் கடவுள் இருக்கிறார் உருவத்தோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்வது ஞானம் அவர் நிர்குணமாக அந்த உருவம் மற்றும் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வது விஜானம் கடவுள் இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் கடவுளாகவே நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறது விஜயானம் புரியுதா வித்தியாசம் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அனுபவத்தோடு புரிஞ்சுக்கிறது விஜானம் சகுண பிரம்மம் உருவக் கடவுள் அறிவு ஞானம் நிர்குணக் கடவுள் அறிவு விஞ்ஞானம் கடவுள் இருக்கிறார் என்ற பொதுவான அறிவு ஞானம் கடவுளாகவே நான் இருக்கிறேன் என்ற அறிவு விஜானம் சங்கரர் சொல்வர் ஒரு சாஸ்திரம் படிக்கிறோம் இதில் படிக்கிறோம் இந்த சுலோகமெல்லாம் படிக்கிறான் இந்த வார்த்தைக்கு இன்னர்த்தம் இப்படின்னு பொதுவாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ஞானமாக பிறகு அந்த அர்த்தத்தை என்னுடைய அனுபவத்துக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்குதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம் வர் சங்கரர் சொல்கிற கருத்து இதுதான் ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்குள்ள கருத்து ஒருத்தர் பூமாதேவியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம் அதுக்காக யாத்திரை பண்ணி நடந்துக்கிட்டே இருந்தாராம் பூமாதேவியை பார்க்கணும் பார்க்கணும் போய்கிட்டே இருந்தாராம் பூமாதேவியை பற்றி இப்போ ஃபோட்டோவிலாம் பார்க்குறோம் பாரத மாதா படம் பாட்டுலாம் போட்டு பார்க்குறோம் அது மாதிரி பூமாதேவி படத்தை இந்த மாதிரி ரூபத்தை கா பார்க்கணும் நடந்துக்கிட்டே இருந்தாரோம் எங்கே போகிறேன்னு கேட்டாராம் பூமாதேவியை பார்க்க போகிறேன்னா பூமாதேவியில்தான் இப்போ இருக்கு அப்படின்னார் அவர் பூமாதேவியிலே இரு பூமாதேவியை பார்க்க போகிறீங்கிறது ஞானம் அதுலேயே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது விஜானம் இது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு இந்த அத்தியாயத்தில் மூன்று முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு கடவுளினுடைய ஸ்வரூபம் என்ன ஈஸ்வர சொரூபம் நம்மளுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன ரெண்டாவது மூன்றாவது பக்தி யோகம் இந்த மூன்று கருத்து சொல்லப்பட்டிருக்கு கடவுள் ஸ்வரூபம் துக்க காரணம் அதை சம்சார காரணம்னு சொல்லி இந்த சாஸ்திரங்கள்ல சொல்கிற வழக்கம் உண்டு மூணாவது பக்தி யோகம் இந்த பக்தி யோகத்தில் அஞ்சு விஷயம் சொல்கிறார் கடவுளிடம் சரணாகதி அடைவது எப்படி சரணாகதி தத்துவம் பிறகு கடவுளை வழிபா வழிபடாதவர்கள் எப்படி இருப்பார்கள் நாஸ்திகர்கள் பிறகு பக்தி செய்பவர்கள் நான்கு விதங்கிறார் நாலு விதமான பக்தர்களை பற்றி சொல்கிறார் அந்த நான்கு விதமான பக்தர்கள் செய்கின்ற பக்தி ரெண்டு விதங்கிறார் அந்த ரெண்டு விதத்தில் அந்த உயர்ந்த பக்தி ஒன்று சொல்கிறார் நிஷ்காம பக்தின்னு அதை மூணு படிகளாக சொல்கிறார் இப்படி பக்தி யோகத்துக்குள்ள அஞ்சு விஷயம் இருக்குதில்லை மொத்தம் மூணு விஷயம் என்ன விஷயம் கடவுள் தத்துவம் கடவுள்னா என்ன அவர் யார் எப்படிப்பட்டவர் ரெண்டாவது நம்முடைய துக்கத்துக்கெல்லாம் கஷ்டம் என்ன அதுக்கெல்லாம் என்ன காரணம் கஷ்டத்துக்கு காரணம் என்ன மூணாவது பக்தி இறை பக்தி கடவுளுடைய பக்தியை சொல்லும்பொழுது அதில் ஐந்து சப்ஜெக்ட் சொல்கிறார் ஏன்னா கடவுள்கிட்ட சரணடைகிறோம் ஒன்று சரணாகதி ரெண்டாவது சாமியோ கும்பிடாமல் இருக்காங்கல்ல அவங்களுடைய நிலை என்ன பிறகு பக்தர்கள் எத்தனை விதம் இருக்காங்கன்னு ஒரு நாலு விதமாக பிரிக்கிறார் பக்தி நாம் செலுத்துறத ரெண்டு விதத்தில் பிரிக்கிறார் மூணு படியாக சொல்கிறார் பார்ப்போம் பார்க்கும்போது புரியும் ஏன்னாடா நிறையா அப்படியே இருக்கேன்னு நினைக்க வேணாம் எளிமையான விஷயந்தே தெரிஞ்ச விஷயம்தான் சொல்லும்போது எளிமையாக புரியும் பகவானே சொல்கிறார் என் சொரூபத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன்கிறார் என் மீது அன்பும் பக்தியும் கொல்ல வேண்டும் அப்படிங்கிறார் அதனால் பக்தியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார் முதல் சுலபத்திலே சொல்கிறார் கடவுளின் சொரூபம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் கடவுளின் சொரூபத்தை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது ஏதாவது பணம் சம்பாதிச்சா இருக்கும் ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் கடவுளை தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் முதல் காரணம் பொதுவாக மேலோட்டமாக தெரிஞ்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் பக்தி வருது கடவுள் எல்லாம் உள்ளவர் அவர் பெரிய ஆள் பக்தி பண்ணுறோம் முதல்ல அவரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் ஆழமான பக்தி வரும் முதல்ல உண்மையான பக்தி வரும் பயமற்ற பக்தி வரும் அதனால் தெரிஞ்சுக்கிறேன்னு முதல்ல அவர் அனைத்தையும் அறிந்தவராக நம்ம இன்னொன்று கடவுளை தெரிஞ்சாச்சுன்னா வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நாம் பார்க்குறதை விட அவருடைய தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிற புத்தியெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும் ஒரு ஊர்லேயே ஒரு தலைவர் இருக்கார் அந்த தலைவரை பற்றி நல்ல குணம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவர் மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை வருதா இல்லைங்களா இருக்கா இல்லையா யாராவது நம்மளுக்கு வேண்டியவர் ஒரு தலைவர் இல்லை ஒரு சன்னியாசியாக இருக்கார் இப்போ ஒரு புட்டபூர்த்தியில் சாமி இருக்கார் அமிர்தானந்த மையம் இருக்காங்க அவங்களுடைய மகிழ்மையிலாம் தெரிஞ்சவங்கன்னு என்ன ஆகுது அவங்கள பார்க்கணும் அவங்கள தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்றமா இல்லையா அது மாதிரி கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா பக்தி வரும் நல்ல மரியாதை வரும் அவர் மேலே ஒரு உயர்ந்த பக்தியும் ஆழமான பக்தியும் மாற்ற முடியாத பக்தியும் வரும் தெரியாத வரையும் குழப்பமாகத்தே இருக்கும் இந்த ஒரு அரச வேலை ஒரு பெரிய வாதம் நடந்துச்சான் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்னு ஒருத்தர் சிவன் பெரியவர் நிறைய லாஜிக் சொல்கிறார் எங்கிட்ட விஷ்ணு பெரிய இவர் லாஜிக் சொல்கிறார் அந்த வாதம் முடியவே இல்லை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சாமி ஒரு ஞானி வந்தாரான் என்ன வாதம் சிவன் பெரியவராக கண்டுபிடிச்சியெல்லாம் முடியலை அவள் சிவன் பெரியவரான்னு கூப்பிட்டாரேன் நீ சிவனை பற்றி பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டாரான் இல்லைன்னுறான் நீ விஷ்ணுவை பார்த்துக்க இல்லை முதல்ல அப்படி பாருங்கள் அது பிற வாதம் பண்ணுங்கன்ட்டான் பார்த்தீங்கன்னா அவரை கண்டால் அவங்க வாதமே பண்ண மாட்டேங்கன்னு கடவுளை பற்றி அறிந்து கொண்டால் இந்த வாதம் எல்லாம் முற்றுப்பெறும் உண்மையாக கடவுளை பற்றி தெரிஞ்சாச்சுன்னா ஏன் மதம் பெருசு ஓ மதம் பெருசு ஏன் கடவுள் பெருசு நீ பெருசுங்கிற வாதமே வரவே வராது அதற்காக கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரசிகர் மன்றம் வராது கடவுளை பற்றி தெரிஞ்சா சின்னமா ரசிகர் மன்றமே வராது ஆதிபராசக்தி மன்றம் வரும் ஐயப்பா சேவா சங்கம் வரும் பழனி பாத குழுவெல்லாம் வரலாம் ஒரு ரசிகர் மன்றம் வராது அது தெரியாததுனாலதான் இப்படியெல்லாம் ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் பிறகு இங்கேயே சொல்கிறார் கடவுளை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் அரிதானவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களில் யாரோ ஒருவன் என்னை அறிய முயற்சி செய்கிறான்ங்கிறார் இப்போ நீங்கள்லாம் யார் லட்சத்தில் ஒரு ஆள் ஆயிரக்கணக்கான பேரில் ஒருவருன்னு என்ன அர்த்தம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அதில் ஒருத்தனை முயற்சி பண்ணுறானான் உண்மையை தெரிஞ்சக்கர்னு வர்றானா இங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடக்கட்டும் போய் பாருங்கள் லட்சக்கணக்கில் ஆள் கூட்டம் கூடியிரு ஒரு பூஜை அபிஷேகம் நட கூட்டம் கூட தத்துவத்தை சொன்னால் வராது அவரே பகவானே சொல்கிறார் ஆயிரக்கணக்கான எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை யாரோ ஒருவன் முயற்சி செய்கிறான்க்கிறார் அப்போ யார் இங்கே வந்திருக்கவங்களாம் எப்படி எம்ஜிஆர் ஆயிரத்தில் ஒருவனு ஒரு படம் எடுத்தார் நம்ம லட்சத்தில் ஒருத்தனாக இருக்கோம் முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன்னு இந்த விஷயத்துக்கு வந்தாலே நம்மளை நாம் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கிறேன்னு உண்மைதான் பொய்ய கிடையாது பகவான் சொல்கிறார் நான் சொல்லலை ஏதோ அவங்கெல்லாம் போகிறாங்கன்னு மற்றவங்க ஈஸியாக நினைப்பாங்க இந்த தத்துவ விஷயத்துக்களை வர்றதுங்கிறது அபூர்வம்ங்கிறார் கடைசி சொல்கிறார் அவனே எனக்கு மிகப் பிரியமானவன் வேற சொல்கிறார் பகவானே சொல்ல போகிறார் பார்க்க போகிறான் நம்ம அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த அரிதானதுக்கு மதிப்பு கூட இப்போ டிகிரி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக படிப்பாங்க அதை விட எம்பிபிஎஸ் டாக்டருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக படிப்பாங்க ஐபிஎஸ் ஐ ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் எல்லாம் இன்னும் குறைஞ்சிரும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறது அபூர்வம் நம்மலாம் சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறோம் அதனால் இது அபூர்வம் கடினம் கடினமானவை யார் முயற்சி பண்ணுறான்னா அவனுக்கு மதிப்பு மரியாதையும் சமுதாயத்தில் கூட உண்மையா இல்லையா இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டான்னு சொல்கிறோமா இல்லைங்களா அது மாதிரி இது ஒரு அபூர்வமான விஷயமாக இருப்பதால் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் பிறகு அடுத்தது கடவுள் சொரூபத்தை சொல்கிறார் எதற்காக கடவுள் சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆழமான பக்தி வரும் முதல்ல இன்னொன்று ரொம்ப ரொம்ப அரிது கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா வேற எதையும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமே இருக்காது நான் அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சு இந்த உலகத்தில் சயின்ஸில் எவ்வளோ சொல்வாங்க எத்தனையோ ஸ்டார்ஸை பற்றியெல்லாம் சொல்வாங்க எதை பற்றியும் தெரிஞ்சுக்க இவ்வளவு தான் முடிஞ்சு போயிடும் ஏன்னா அவர் தானே படைத்தார் அவரவே அவர் படைச்சது இப்போ தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றுமே இருக்காது எல்லாம் படித்தான் முடிஞ்சு போயிடும் அதனால் கடவுளை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சொருபம் என்ன என்று அறிவுபூர்வமாக புரிந்து வேண்டும் சரி கடவுள் யார்ப்பா கேட்போம் கடவுள் யார் பார்க்கணுமா இல்லைங்களா ஒரு பாட்டு இருக்குது பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அதனால் நாம் கடவுளை புரிய முயற்சி பண்ணுவோம் கடவுள் வந்து இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ இனிமேல் வரப்போகுதோ வந்து போயிருக்கோ எல்லாத்துக்கும் அவரது காரணம் காரணம்னால் தெரியுமில காரணம்னால் அது உருவாக வர்றதுக்கு இருக்கிறதுக்கும் அது போகிறதுக்கும் காரணமாக இருப்ப நகை தங்க நகைக்கு காரணம் தங்கம் நகைங்கிறது காரியம் இந்த காரிய காரணங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறோம் அதுக்காக சொல்கிறேன் இந்த அண்ட சராசரத்தில் என்னெல்லாம் வந்துடுச்சு வந்துட்டு போச்சோ அதுக்கு அவர் காரணம் இப்போ வந்து இருக்கிறதுக்கு அவர் காரணம் இனிமேல் வரப்போகிறதுக்கும் அவர் தான் காரணம் திருவிழாடல் படம் பார்த்துருக்கீங்களா அதில் சிவாஜிக்கு நக்கீரருக்கு ஒரு வசனம் வருது தெரியுமா இவர் எதோ சிவாய் சொல்வார் நக்கீரர் சொல்வார் புலவருக்கு முதலில் பொய்யிரை தேவையில்லை அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்வது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிவோம் நம்மளுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அது கடவுள் இருந்து வந்தது எதெல்லாம் தெரியலையோ அதுவும் கடவுள் வந்ததுதான் புரிஞ்சது அவரது புரியாதது அவர் அனைத்துக்கும் காரணமாக இறைவன் இருக்கின்றார் அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார் சரி கடவுள் எல்லாத்தையும் படைத்தார் அவர் யார் படைத்தா கேள்வி வரும் கேட்குறாங்க நாஸ்தியார் கடவுள் படைச்சார் இப்போ யார் படைச்சா சரி நான் இன்னொருத்தரை சொல்கிறேன் இவர் தான் படைச்சார் பிற அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் அவர் யார் படைச்சா பிற அதுக்கு ஒருத்தரை சொல்கிறேன் அப்புறம் அவர் யார் படைச்சா இது எங்கே போகும் முடியுமா அது முடிய முடியாது அதாவது நம்ம தமிழில் ஏற்கனவே இதை நான் வேதாந்த கிளாஸில் நிறையா சொல்லியிருக்கேன் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இது மாதிரி கடவுள்தான் அனைத்துக்கும் காரணம் முதலானவருங்கிறதுக்கு யாருமே சொல்ல கிடையாது யாருமே என்னென்ன க வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு குழந்தைகிட்டு இந்த கேள்வியை கேட்கும் கடவுள் எல்லாத்தையும் படைச்சார்னா கடவுளை யார் படைத்தார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குது அப்போ ஈயன் அவருக்கு முதல் கேட்கும்போது ஈன்னு சொல்லுது ஈக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன் ஆவணான்னு சொல்லுது ஆவணாவுக்கு முதல் எழுத்து என்னான்ட்டு ஆனான்னு சொல்லுது ஆனாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு அந்த குழந்தையே சொல்லுது அதே முதல் அதுக்கு முதல் எது கேட்குறீங்க கடவுள்தான் முதல்ல அவருக்கு முதல்ல யாருன்னு கேட்கக்கூடாது அதுக்காக அந்த உதாரணத்தை வச்சார் அது மாதிரி அனைத்துக்கும் முதலானவர் ஆதி அனாதியும் எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்குகிறார் தாய்மானவர் பிறகு இது கடவுள் காரணம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவருக்கு ரெண்டு இருக்குது அம்சம் ஒன்று உயிர் தத்துவம் அடுத்தது உணர்வு தத்துவம் உணர்வு தத்துவம் அதாவது உயிர் உணர்வு இது ஒரே சைதன்ய தத்துவம்னு சொல்வோம் இன்னொன்று ஜட தத்துவம் இந்த உடல் தத்துவம்னு சொல்கிறது இங்கே உயிர் உடல்னு சொல்கிறது இல்லை உணர்வு தத்துவம் சடத்தத்துவம் ரெண்டு இருக்கு அவர்கிட்ட சடத்தன்மையும் இருக்குது உணர்வுத்தன்மையும் இருக்குது கடவுள்கிட்ட உணர்வை இந்த அத்தியாயத்தில் பராப்பிரகிரு சொல்ற ஜட தத்துவத்தை அபரா பிரகிரு சொல்ற பிரம்மார்த்தை பராப்பிரகிருதி உணர்வு தத்துவம் பிரம்மன் அது அழியாதது மாறாதது என்றும் இருப்பது எந்த குணமும் மற்றது இது ஒரு தத்துவம் இருக்க மாறக்கூடிய தத்துவம் அபரா பிரகிரு ஜத்துவம் இந்த உலகம் ஜடம் தானே ஜடமான தத்துவம் அது மாறிக்கொண்டே இருப்பது குணங்களுடன் கூடியது அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு இருக்குது கடவுள்கிட்ட உணர்வு தத்துவம் ஜட தத்துவம் அல்லது உயிர் தத்துவம் உடல் தத்துவம் இது ரெண்டு சேர்ந்ததே கடவுள் இந்த ரெண்டு சேர்ந்தாத்தையும் சிருஷ்டி உருவாக முடியும் உணர்வும் ஜடமும் சேரணும் பொதுவாக ரெண்டு சேர்ந்தாத்தையும் உற்பத்தியே வரும் இப்போ ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும் இருந்தால் தான் குழந்த வரும் அது மாதிரி ஈஸ்வரன் ப்ளஸ் மாயா தத்துவம் சேரும் பொழுதுதான் இந்த சிருஷ்டி உருவாகிறது ஈஸ்வரனும் அதாவது பிரம்மனும் மாயையும் சேர்ந்தது தான் ஈஸ்வரன் இங்கே என்ன சொல்கிறார்னா ரெண்டு வார்த்தை சொல்கிறார் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி தெரிஞ்சங்க வார்த்தையை பராப்பிரகிருதி உணர்வு தத்துவம் அபராப் பிரகிருதி சட தத்துவம் இந்த ரெண்டு சேரும் அந்த ஈஸ்வரன் என்ற தத்துவம் வருகிறது அப்படிங்கிறார் இங்கே பகவான் சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா பிரம்மன் நான் சொல்வார் சில நேரம் பிரம்மனும் மாயையும் சேர்ந்த தத்துவம் நானும் சொல்லுவார் இது ரெண்டுமே இருக்குது சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சம் கடவுள் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்த அம்சம் கடவுள் பிரம்மனும் சரஸ்வதியும் சேர்ந்த அம்சம்தான் கடவுள் தனியாக ஒன்றும் கிடையாது ரெண்டு சேர்ந்தாத்தேன் நம்ம பிரித்து பார்ப்போம்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரர் வந்துட்டார் அவர் அதுக்கு ஒரு புராணம் இருக்குது கதைகள்லாம் இருக்குது பிறகு கடவுள்கிட்ட தான் தோன்றுறது கடவுள்னால்தான் இந்த உலகம் இருக்குது கடவுள்னாலுமே அழியுது இது மூணுக்கும் காரணமாக இருப்பவர் இந்த உலக தத்துவத்தை சாங்கியமாக கொஞ்சம் பெரியலாம் தத்துவமாக சொல்லிட்டு போகிறேன் கொஞ்சம் அந்த இதை அடிக்கும் ஏன்னா ஏன்னா கடவுள் தத்துவம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் இருபத்தஞ்சி தத்துவமாக சொல்லுவாங்க இந்த பிரகிருதி ஜடமான தத்துவத்தை இருபத்தி நாலாகவும் பிரம்மன் உணர்வு தத்துவத்தை ஒன்றா சொல்லி இருபத்தஞ்சாக சொல்லுவாங்க இங்கே பகவான் எட்டாக சொல்கிறார் மொத்தத்துக்கு எட்டாக வந்து ஜடமான தத்துவத்தை சொல்லி உணர்வு தத்துவத்தை ஒன்றா சொல்கிறார் இங்கே அந்த மாதிரி தான் பிரித்து அவர் கொண்டு போகிறார் வேறொரு கோணத்தில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் பொதுவாக அந்த கடவுள்கிட்ட மாறாத தத்துவம் சொரூபமாக இருக்குது அதுதான் பிரம்மன் உணர்வு தத்துவம் மாறாது நாம் இருக்கோம் ரெண்டு வயசில் இருந்த உயிர் தான் இப்போயும் இருக்குது ஐம்பது வயசானாலும் அறுபது வயசு உயிர் மாறாது உடல் மாறிக்கிட்டே அவர் ரெண்டு இருக்கா இல்லையா அந்த மாறாத தத்துவம் உணர்வு தத்துவம் மாறுற தத்துவம் ஜட தத்துவம் இந்த மாறாத தத்துவம் வந்து நம்மளுடைய உண்மையான சுரூபம் இந்த மாறுற தத்துவத்துக்கு சுபாவம்னு ஒரு பேர் இருக்குது எப்பயுமே சுபாவம் வந்து பெர்மனண்ட்டாக இருக்காது நம்மளே எடுத்துக்கோங்க ஒரு நேரம் நல்லவனாக இருந்திருப்போம் இன்னொரு நேரம் கட்டவனாக மாறுவோம் பிறகு இது சுபாவம் ஒருத்தன் கோபப்பிரான்னு வச்சுக்கங்க கோபம் என் சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவான் சுபாவம்ப்பா அப்படிமா சுபாவம் நான் மாற்றிக்கிறலாம் நம்மட்ருக்க குணங்கள் எல்லாமே சுபாவை வந்து முடியும் சினிமா படமே அப்படித்தான் ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார்னா முதல்ல நல்லவனாக இருப்பார் பிற கெட்டவனாக மாறுவார் பிற நல்லவனாக மாறுவார் பாஷா படத்தில் கூட அப்படித்தான் இருக்குது பார்த்தேன் இருக்கா முதல்ல அமைதியானவனாக இருப்பார் பிற பெரியர் அவடிய பெரியவர் வந்துடுவார் பிற அமைதியாகுவார் இதெல்லாம் சுபாவம் பிறகு இதாக வருவார் அப்படி இந்த சுபாவத்துக்கு சொரூபத்துக்கு வித்தியாசம் இருக்குது நம்மளுடைய உண்மையான சொரூபம் உணர்வு தத்துவம் மாறாது கடவுளுடைய உணர்வு தத்துவம் சொரூபம் தத்துவம் மாறாது அவருடைய அந்த அபரா பிரகிருதி என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இது இப்படியாவா இருக்குது இந்த இப்போ கா வெயில் அடிக்குது திடீர்னு வெள்ளமாக வருது பிறகு மழையாக கொட்டுது பனியாக கொட்டுது புயல் வருது பூகம்பம் வருது மாறிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் என்னென்னா அழிவுக்கு உட்பட்டதுங்கிறார் எல்லாம் அழிவுக்கு உட்பட்டது சூரியன் சந்திரன் கூட அழிவு இருக்குது சொல்கிறாங்க எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது மாறிக்கொண்டே இருப்பது ராமேஸ்வரம் கடலில் பார்த்துருக்கீங்களா மற்ற கடலுக்கு ராமேஸ்வரம் கடலுக்கு என்ன வித்தியாசம் அமைதியாக இருக்கும் தனுஷ்கோடியில் ஒரு சைடு போனிங்கன்னா பயங்கரமாக வடிக்கும் பார்த்துருக்கீங்களா இங்கேயும் அப்படி தான் இருந்தான் ராமரை பானத்தை எடுத்த ஹாரும் கடந்து போனோம் அதுலேருந்து அமைதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே மட்டும் அமைதியாக இருக்கு நீங்கள் அந்த மாதிரி கடல் பார்க்க முடியாது ஏன்னா மாறக்கூடியது இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே உலகத்தில் இந்த என்ன குணமாக இருந்தாலும் நம்மளுக்கே ஒரு கெட்ட குணம் இருக்குது மாற முடியாது நினைக்கவே நினைக்கக்கூடாது எந்த குணமாக இருந்தாலும் மாற்ற முடியும் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் என்ன வேணால் நடக்கும் எதை வேணாலும் மாற்ற முடியும் ஆனால் ஆதாரமான அந்த பராப்பிரகிருதி ஆத்ம தத்துவம் மாறவே மாறாதுங்கிற இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம தமிழ் எழுத்துல என்ன எத்தனை எழுத்து இருக்குது அது இருக்குது சரி அதுக்கு மூலமாக இருக்கிறது முப்பது எழுத்து தான் உயிர்மையை சேர்க்கக்கூடாது உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு தனியாக அன்னைக்கு ஒரு வாக்கியத்தை உருவாக்கிடுங்க உயிரெழுத்தை வச்சுட்டு மெய்யெழுத்தை வச்சுட்டு ரோக முடியாது ரெண்டு சேர்ந்தாத்த உயிர்மை சேரணும் உயிரெழுத்து சேரணும் மெய் எழுத்தும் சேரணும் உயிர்மை எழுத்து சேரணும் உயிர்மை எழுத்துனா உயிர்மையும் சேர்ந்த தானே ஈன்னு ஒரு எழுத்து இருக்குது அது மட்டும் ஒரு அர்த்தத்தை குறிக்கிது உயிரெழுத்துல வேறு எந்த உயிரெழுத்தும் பாருங்கள் தனியாக இயங்காது அதோட சேரணும் உயிர் என்பது சைதன்யம் இந்த மெய் என்பது ஜடதத்துவம் இது ரெண்டு சேர்ந்தாத்தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறார் உயிர்மை எழுத்து மாதிரி நம்மளுக்கு இந்த உயிர் சொரூபம் உணர்வுஸ்வரூபம் உணர்வுஸ்வரூபம் ஜடஸ்வரூபம் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய அறிவு அறிவு அறிவை புரிஞ்சுக்கிறேன்னு முக்கியமாக இது தான் கடவுளுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறார் பிறகு அனைத்தும் ஆண்டவனே எல்லாம் நானேன்னு ஒரு கருத்து சொல்கிறார் எல்லாவர்தான் படைத்தப்ப அவராகத்தானே இருக்க முடியும் இருந்தாலும் நம்மளுக்கு புத்திக்குள்ளே போகாது எல்லாம் நான்தான் படைத்தேன் எல்லாம் நானே இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறேன் துணிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார்னு சொல்கிறோம் ஆனால் நினைக்கிறோமா நினைக்கிறதில்ல அது சும்மா மேலோட்டமான அறிவாக இருக்குது உணர்வு பூர்வம் உள்ளே போகலை மாண்டார் மீள்வதில்லை எல்லோருமே தெரியும்ல செத்தவங்க பிள்ளைங்க மாட்டாங்க தெரியும் அடுத்தவங்க யாராக இறந்து போயிட்டால் நம்ம அமைதியாகத்தையும் இருக்கோம் பெருசாக துக்கம் கிடையாது அதே அந்த லாஜிக்கை நம்ம வீட்டில் அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியுமா முடிய முடியாது ஏன்னா இங்கே வந்து உணர்வு அந்த அறிவை ஏற்றுக்கிறல அந்த அறிவு இருக்குது உணர்வும் அறிவு ஒன்றாச்சுன்னா துக்கமெல்லாம் போயிடும் அதுக்காக என்ன சொல்கிறாரு மீண்டும் சொல்கிறார் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நானேன்னு சொல்லி இங்கே கொஞ்சமாக சொல்கிறாரு பத்தாவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயத்தில் விரிவாக விளக்கி கொண்டு போகிறார் விபூதியோகம் விஸ்வரூப தரிசனத்தில் எல்லாம் நானே அப்படிங்கிறத சொல்கிறாரு பானையை பார்க்குறோம் பானையில் வந்து நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம் உண்மையிலே பானையை பயன்படுத்துகிறோமா மண்ணை பயன்படுத்துகிறோமா ஏ மண்ணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு யாருக்கும் அந்த மைண்டே ஓடாது நகையை பயன்படுத்துவோம் தங்கத்தையும் பயன்படுத்திக்கிட்டுருக்கிற புத்தியே வராது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்துவோம் எல்லாம் கடவுள் தான் இப்படி ஆயிருக்காருனா அப்போ கடவுள்கிட்டத்தையும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நோட்டும் கடவுள் தான் இந்த மைக்கும் கடவுள் தான் அந்த புத்தி வர்றதில்ல அதுக்காக எல்லா நேரமும் வரணும் இல்லை அறிவில் ஆழமாக உள்ளே இருக்கணும் அனைத்தும் ஆண்டவனே புத்தி இருக்கணும் இங்கே ஒரு முக்கியமானதை பட்டு சொல்லிவிட்டு விட்டுறாரு பத்தாவது அத்தியாயத்தில் விரிவாக விளக்கிறார் நீரில் ஸ்பஞ்சபோதே இருக்காது நானே அதில் இருக்கக்கூடிய நீரில் சுவை அக்னியில் ஒளி சூரிய சந்திரனில் ஒளி இன்னொன்று சொல்கிறார் ஆண்களிடம் ஆண்மை ஒரு வலிமை படைத்தவனுடைய வலிமையாக இருக்கிறேன் அப்படின்னு விபூதியெல்லாம் சொல்கிறார் ஏன் இதை சொல்கிறாருன்னா நம்மளுக்கு ஆணவன் தள தூக்கி ஆடும் சொல்கிறார் வலிமையுடையவனுடைய வலிமையாக இருக்கிறேங்கிறார் பகவான் நம்ம என்ன சொல்கிறார் நான் இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டேன் அதை சாதிச்சுட்டேன் இதை சாதிச்சுட்டேன் ஓஞ்சி ஒரு அடி அடிக்கிறார் அதெல்லாம் ஏன்ட்டு இருந்து வந்ததுப்பா நீ பேசாமல் இருங்கிறார் கடவுள் இதை சொல்கிறார் இதெல்லாம் ஒரு முக்கியமான பண்பு இந்த ஆணவம் இருக்கே நம்ம அழிச்சிரும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்லியே நம்ம அழிஞ்சிருவோம் எவ்வளவு பெரிய திறமை சொல்கிறாரு வலிமையுடையவர்களின் வலிமையாக இருக்கிறேன் ஆண்களிடத்தில் ஆண்மையாக இருக்கிறேன் சூரியனுடைய ஒளியாக இருக்கிறேன் சந்தனனுடைய ஒளியாக இருக்கிறேன் இங்கே சுருக்கமாக சொல்கிறார் பின்னாடி எல்லாத்தையும் சொல்கிறார் எல்லாம் நானே அப்போ நம்ம சக்தி ஆற்றந்து வந்துச்சு கதவுள்கிறந்து வந்திருக்கு நம்ம ஆடக்கூடாது ஆணவ மலம் அழிய வேண்டும் அப்படிங்கிறார் இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அவர் தான் அண்ட சராசரம் எல்லாமே அவர் தான் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்ங்கிறத விட தூணாகவும் துரும்பாகவும் இருக்கிறார் அவர் எல்லாமே அவர் தான் பிற இன்னொரு கருத்து சொல்கிறாரு எல்லாத்துக்கும் விதையாக இருக்கேங்கிறார் வெளியே தெரியாது விதையில் வந்து ஒரு ஆழமரம் இருக்குது உலக இருக்குது விதை அதுக்குள்ளே கிளையின் வடிவம் விழுது வடிவம் வேர் வடிவம் இல வடிவம் பழ வடிவம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அது மாதிரி விதை ரூபத்திலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் பிறகு இன்னொரு கருத்து சொல்கிறாரு எல்லா ஏக்டர் தான் வந்துச்சு நான் தான் ஆதாரம் இந்த இதெல்லாம் தோன்றினதெல்லாம் அது இல்லாட்டால் நான் இருப்பேன் நான் இல்லாமல் அது இருக்க முடியாது அப்படிங்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் சாதாரணமாக டிவி இருக்குது வீட்டில் அதில் சீரியல்லாம் ஓடுது டிவி இல்லாமல் சீரியல் ஓடுமா டிவி இல்லாமல் சீரியல் ஓடுமா சீரியல் இல்லாட்டாலும் டிவி இருக்கும் சீரியல் ஓ சீரியல் எத்தனை படம் வேணாலும் ஓடலாம் ஆயிரம் படம் வந்து அதில் ஒரு மெமரி கார்டு போட்டு வச்சிருக்கலாம் ஓடலாம் ஆனால் டிவி வேணும் டிவியே ஓ படமே ஓடாட்டலாம் டிவி இருக்கும் அப்படி ஆதாரமாக இருக்கேங்கிறார் கடவுள் வந்து எப்படின்னா நம்ம பார்க்குறோம் இந்த ஃபோனுக்குள்ளே ஒரு நூற்றி ஐம்பது மெமரி கார்டை அவ்வளோன்னு போட்டு வச்சிட்றோம் எவ்வளோ ஷேவ் பண்ணி வைக்கிது கோடிக்கணக்கான ஜிபி ஜிபி உள்ள மெமரி கார்டை அவர் போட்டு வச்சுருக்கார் டிவிக்குள்ளே பகவான் இதுதான் உண்மை கூகுளில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு நம்ம தான் ஃபோனில் இந்த உலகத்தில் பேசுகிற அத்தனை பேர் ஃபோன் பேசுகிறதும் கூகுளில் ஷேவ் ஆகிருக்கான் அவ்வளோ பெரிய மெமரி கார்டு அங்கே இருக்குது இதுவே நம்ம மனுஷனால் சேவ் பண்ண முடியும் பொழுது கடவுள் ஏன் சேவ் பண்ண முடியாது இந்த அண்டை சராசரத்து இயக்கத்தை பிறகு ஷேவ் பண்ணி வச்சிருக்கார் அவர் அவர் டிவியில் அவர் எப்போ வேணாலும் அந்த மெமரி கார்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவார் ஓப்பன் பண்ணும்பொழுதே இந்த சிருஷ்டி வந்துடும் புரியுதா அப்படிப்பட்ட தத்துவமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறார் கடவுள் இவ்வு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வுலகமாக காட்சி அளிக்கவில்லை என்னது இவ்வுலகமாகத்தான் இருக்கிறாருங்கிறார் சித்பவானந்த ஒருத்தர் போய் கேட்டாங்க கடவுளை பார்த்திருக்கிறார்கள் பார்த்திங்களான்னு சொல்லி கேட்டாங்க கடவுளை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லைன்னார் ராமகிருஷ்ண பரமம் சேர்த்து வேகானந்தர் போய் கேட்டார் தெரியுமில நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னாரு ஏன்னா இப்போ ராமகிருஷ்ணர் காலியை பார்த்தார் அதை பார்த்தாரெலாம் சொல்கிறாங்கன்னு போய் கேட்டாங்க இவர் என்ன சொன்னார் ஒன்றையே பார்க்குறது மாதிரி கடவுளை பார்த்துருக்கேன்னார் அதே மாதிரி நினச்சிக்கிட்டு சித்மவானந்த ஒருத்தர் போய் கேட்டார் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு அவர் சொன்னார் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைனர் பார்ப்பதெல்லாம் கடவுளேனார் காண்பதெல்லாம் கடவுளேனார் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா காக்காயை காக்காயை பார்ப்போம் புரியுதா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நாள் நல்லா பழையிட்டம் வச்சுக்கங்களேன் காக்கை சிறையணியிலே நந்தலாலா பாரதியார் என்ன பண்ணார் காக்கையா நந்தலாலான்ட்டார் அவர் கிருஷ்ணனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம காக்காக்கெல்லாம் சோர் வைக்கிறோம் தெரியுமா வீட்டில் எதுக்கு சோறு வைக்கிறோம் முன்னோர்கள் காக்கா ஓடி வழ வரணுமா நல்லா வரக்கூடாதா முன்னோர்கள் அப்படி இல்லை காகை வந்து கரைந்து ஒண்ணும் எல்லாேருக்கும் பகிர்ந்து சாப்பிடும் அந்த புத்தி வரணுங்கிறதுக்காக தான் என் காகத்தை விஷயம் வைக்கிறேன் நான் பார்த்தேன் நான் தேனியில் இருக்கிற பொழுது ஒரு லட்சுமாக கொஞ்சம் நாடியில் மொட்டை மாடியில் இந்த பெரிய காலு ஓப்பனாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து வயசில் வச்சு பார்த்தேன் நிறைய சாப்பிட்டதில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்ன பண்ணால் கொஞ்சம் நிறையா அந்த அது வந்து சாதத்தை கூட சாப்பிட மாட்டேது இந்த சப்பாத்தி பூரி இந்த வடை சேவீ இது நல்லா சாப்பிடுது சரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காக்கா வந்து எடுத்து எடுத்து போய் கொடுக்கும் கத்தும் எல்லா காக்கையும் வந்துடும் கண் கூட பார்த்தேன் ஒரு ஐம்பது காக்கா அப்புறம் என்ன பண்ண டெய்லி வாங்கி போட ஆரம்பித்தேன் நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் பக்கத்துல சுற்றின்னு அது சாப்பிட்டே இருக்கும் போகும் அது வந்து கூப்பிட்டு அப்படியே பறந்து எல்லாத்தையும் கொடுக்குது அந்த புத்தி இருக்காகக்கு அதுக்காக தான் நம்ம அந்த பண்பு வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அது மற்றவங்களுக்கு மற்ற மிருகாமலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போயிடும் இல்லாட்டி இன்னொன்று துரத்தி விடும் காகம் மட்டும் சேர்ந்து சாப்பிடும் அதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா காகத்தையும் கடைசியில் கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடும் முதல்ல எல்லாத்தையும் தனி விவகாரத்துக்கு தனித்தனியாகத்தான் இருக்கும் தப்பு இல்லை ஆள் மனசில் எல்லாம் இறைவனே அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் கண்ட வடிவு எல்லாம் என் காட்சி என்றே கைகுவித்துங்கிறார் தாய் மாணவர் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரணன் ஆனந்தமே அப்படிங்கிறார் திருவண்ட பகுதியில் ஒரு பகுதி இருக்குது நடப்பண நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறுகி சொற்பதம் கடந்த தல் தொல்லோன்னு சொல்லி அதாவது எங்கெங்கெல்லாம் எதில் இப்போ விண்வெளியில் ஒரு ஒரு அதிசயம் உண்டு அதாவது நீங்கள் புவியேர்ப்பு சக்தியை தாண்டி போயிட்டீங்கன்னா ஒரு பொருளை விட்டீங்கன்னா அப்படி நிற்கும் என்ன ஸ்பீடில் விடுறீங்களோ அதே ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும் கிடக்கிறது வரைக்கும் இதை வந்து திருவண்ட பகுதியில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இதை வச்சு இந்த சேட்டலைட்லாம் போட்டாங்கன்னு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில் இந்த வார்த்தையை வச்சு இன்னொரு வார்த்தை சொல்றாரு நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கதிரின் நுண்ணணு புறையும் உள்ள பிறந்துட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும் அண்டஸ்தரா நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார் எல்லாம் கடவுள் மயம்தான் திருவண்ட பகுதியில் சிவபெருமான வர்ணிக்கும் பொழுது அப்படி ஆழமாக இருக்கார் திருவிழாடல் அருமையா சொல்லியா பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முனை நான் பாடவை நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் இது இறைவனுடைய சொரூபம் இறைவன் சொரூபத்தை ஏன் தெரிஞ்சுக்கிறோனா நல்ல பக்தி வரும் எல்லாத்தையும் தெரிஞ்சதாகும் லட்சத்தில் ஒருவனை நாம் இருப்போம் நம்மளுக்கு மதிப்பு வரும் கடவுள் யாராக இருக்கார் ஜட தத்துவமாக இருக்கார் உணர்வு தத்துவமாக இருக்கார் பராப்பிரகிருதி அபராப் பிரகிருதி அவரே அனைத்துக்கும் காரணம் எல்லாம் அவற்றிருந்தே வந்துச்சு இந்த ரெண்டு சேர்ந்ததுனாலதே இந்த சிருஷ்டி காண்பதெல்லாம் கடவுளே அப்படிங்கிற கருத்து ஈஸ்வரஸ்வரூபத்தில் நிலைநாட்டப்பட்டது தசாவதாரம் விஷ்ணுங்கிறது ஆதாரமாக இருக்கார் அவர் ஒம்பது அவதாரமாக எடுத்திருக்கிறார் நவராத்திரின்னு ஒரு சினிமா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவாஜி ஒரு ஆள் தான் வருவார் அப்படி பலவாக வந்திருக்கார் அவர் யார் பிரம்ம்கிற ஒரு தத்துவம் இப்படி வந்திருக்கு இது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் சரி இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டமே கடவுள் தான் எங்கேயும் இருக்காரு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே எனக்கு எது கஷ்டப்படணும் அவர் ஆனந்த வடிவம் நானும் கடவுள் சொருபோம்னா ஆனந்தமாக தானே இருக்கணும் எனக்கு எது கஷ்டம் வரணும் நான் கஷ்டத்துலேயே நான் கிடைக்கேன் எப்போ பார்த்தாலும் துக்கம் சந்தோஷங்கிற ஏதோ வந்துட்டு போகுது கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் எனக்கு சந்தோஷம் இருக்குது கஷ்டம் அப்படின்னு நினச்சோம் சொன்னால் ஏன் கஷ்டம் வருது எங்கேயோ பரவோகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வைகுண்டத்தில் அங்கங்கே இருக்காருனா நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது கூப்பிட்டான் ஏதோ ஃப்ளைட் கிளைட் பிடிச்சி வர்றதுக்கு லேட் ஆகும் இங்கே இருக்காருன்னு சொல்கிறோம் அப்புறம் ஏன் வந்து காப்பாற்ற மாட்டேங்கிறாரு ஏன் கருண காமிக்க மாட்டேங்கிறாரு கஷ்டமெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தூணாகவும் துரும்பாம் இருக்காங்கிற புத்தியில் உள்ள போகலை அவருடைய சொரூபத்தை நம்ம உண்மையிலேயே சரியாக புரிஞ்சுக்கிறதுனால தான் எல்லா கஷ்டமும் வருதுங்கிறார் கடவுளுடைய சொரூபத்தை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டால் ஆறு மனசில் கஷ்டம் வராது வெளியே எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனதை தாங்கிறதுக்கு சக்தி வந்துடும் நம்மளுக்கு அதாவது கடவுள் வந்து அஞ்சு பூதத்தை படைச்சார் நாம் என்ன படைச்சிருக்கேன் தெரியுமா அஞ்சு கோடி விஷயத்தை படைச்சிட்டோம் கஷ்டத்துக்கு காரணம் தான் கடவுள் அஞ்சை பூதத்தைத்தையும் படைத்தார் நாம் எனக்கு இது வேண்டியவன் இது வேண்டாத எனக்கு இது வேணும் இது வேணாம் எனக்கு நல்லது செய்யும் இது கெட்டது செய்யும் இது எனக்கு அறமுறையாக பிடிக்கும் நல்லா பிடிக்கும் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும் இந்த சாப்பாடு பிடிக்காது இப்படி நம்மளுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் கொட்டி அதில் அஞ்சு கோடி விஷயத்தை நாம் நாம் உருவாக்கி வச்சுட்டோம் அவர் உருவாக்குறது கொஞ்சம் இந்த பஞ்சதில நாலாவது அத்தியாயம் துவைத விவேகம்னு ஒரு அத்தியாயம் இருக்குது அதில் கடவுள் என்ன படைத்தாரோ நாம் என்ன படைத்தோம்னு விரிவாக சொல்லுவாரு கடவுள் படைச்சதில் துக்கம் கிடையாதான் நாம் படைச்சது துக்கமே வந்திருக்கான் துக்கத்துக்கு காரணம் நம்மளுடைய படைப்பு கடவுளுடைய படைப்பு கிடையாது அப்படிங்கிறார் ஆண்டவனை அறியாத வரைக்கும் நாம் படைச்சதை நினச்சிக்கிட்டு இருப்போங்கிறார் இந்த கடவுளை படைச்ச அவர் அழியும் உலகை படைத்தார் அந்த அழியிற உலகத்தை நாம் பிடிச்சிக்கிட்டு அவரை விட்டுட்டோங்கிறோம் அவரை விட்டுட்டு அவர் படைத்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் அழியாத அவரை விட்டு விட்டோம் அழியாத அவரை விட்டு விட்டு அவர் படைத்த அழியும் பொருள்களை பிடித்து கொண்டு அவஸ்தப்படுறோங்கிறார் இந்த பிடிச்சாலும் புளியங்கொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம புளியங்கொம்பை விட்டுக்கிட்டு வேற ஒரு இந்த சாதாரண கொம்பை பிடிச்ச கீழே விழுந்துடுறோம்னு சொல்கிறார் அதாவது இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்கிறதே நம்ம பிடிக்கணும் ஒருத்தர் சொன்னார் ஒரு ஏழை ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆள் இருக்கார் கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் வீடே இல்லை ஒருத்தர் கூப்பிட்டு உனக்கு ஒரு பெரிய பங்களாக கட்டித்தரேனா அப்பா ரொம்ப சந்தோஷம் நல்லது கட்டி கொடுங்க அப்படின்னாரான் அது ஒரே ஒரு கண்டிஷன் நேரம் நான் கட்டி கொடுக்குற இடத்துல அப்பப்போ பூகம்ப மட்டும் வரும் அப்படின்னு நேரம் ஒரு பத்து வருஷத்துக்கு வருமா வருமா கூட பத்து வருஷம் இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருக்கா வருமா எப்போ வருமும் சொல்ல அடுத்த நிமிஷம் கூட வரலாம் இப்போயும் வரலாம் பிறகு வரலாம் அவர் கட்டித்தர சொல்லுவாரா ஏன் ஏன் வேணான்ருவார் இந்த உலகமே அப்படித்தான் இருக்குது அதை நம்ம பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஹரித்வாரில் கங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும் நல்ல ஸ்பீடாக போகும் அதில் குளிக்கலாம்னு சொன்னால் இழுத்துட்டு போயிடும் அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக கம்பி போட்டிருப்பாங்க செயின்லாம் போட்டிருப்பாங்க அதில் போய் குளித்தோம்னா எப்படி குளிக்கலாம் பயமில்லாமல் குளிக்கலாம் ஏன்னா நான் இழுத்துகிட்டு போய் கம்பி போய் தட்டிக்கலாம் செயினை பிடிச்சிட்டு குளிக்கலாம் குளிக்கலாமா இல்லையா இந்த கடவுள் தத்துவம்ங்கிறது பராப்பிரகிருதி அவருடைய உண்மை சுரூபங்கிறது இந்த கம்பி வேலி மாதிரி இந்த உலகம்ங்கிறது தண்ணி மாதிரி கங்கை ஜலம் போய்கிட்டே இருக்குது நம்மளை எப்போ இழுத்து கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் சேர்த்துடும் ஆனால் குளிச்சுட்டு ஆகணும் குளிக்காமல் இருக்க முடியுமா குளிக்கணும் அப்போ பாதுகாப்பாக குளிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு குளிக்கணும் உலகத்தில் வாழ்ந்ததே ஆகணும் வாழாமல் இருக்க முடியாது அவரை பிடிக்காததுனாலதே துக்கம்கிறார் நீ வந்து அவரை பிடிக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து குளிச்சிக்கிட்டு இருக்க அந்த வேலிக்குள்ளே குளிக்கலை நீ கம்பியை பிடிச்சிட்டு குளிக்கலை பராப்பிரகிருதி கடவுளுடைய உண்மைஸ்வரூபத்தை பிடித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தால் உனது துயரங்கள் எல்லாம் அழிந்துவிடும் நீ அதை பிடிக்காததுனால தான் உனதுக்கு துயரத்துக்கெல்லாம் காரணம்ங்கிறார் பிறகு நீ உண்மையிலே அவரை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கல பயம் வராது எதுக்கெடுத்தாலும் பயப்படுற நம்ம பயம்ங்கிறது நம்மளுக்கு வந்து என்றைக்கும் போகாது கடவுள் சொரூபத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பீங்க உயிர் பயமும் வராது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் நல்லா செய்கிறாரு சக்சஸ் ஆகிடுறாரு பெரிய சக்ஸஸ் ஆகி பெரியால் வந்துடுறாரு ஆயிரம் பேர் பாராட்டு பாராட்டணுன்னு பயம் வந்துடும் ஐயோ திருஷ்டி ஆகி போச்சு கண்திருஷ்டி ஆகி திருஷ்டி சுற்றி போடணும் அதுல கூட ஒரு பயம் வருது இல்லையா இல்லையா தேனியில் நாங்கள் சாமிக்குலாம் சுற்றி போடுவோம் எங்கள் சாமி நல்லா பேசுவார் என்ன நல்லா கூட்டாக வர ஆளால் புகழ்வாங்க ஒரு அம்மா வந்துச்சு வந்துட்டு சாமிக்கு சாமி உங்களுக்கு திருஷ்டி போட்டுரு சாமி சுற்றி போட்டேன்னு சாமி அவருக்கு இவங்களுக்கு அவர் திருஷ்டி ஆகிருமான்னு பயம் உண்மையிலே சுற்றி போட்டு வந்து ஒரு மிளகா கூட தும்மா வரல சாமி அவ்வளோ திருஷ்டி உங்களுக்கு இருக்குது சாமிங்கிறது நல்லதுக்கு கூட நம்மளுக்கு பயம் வருது உண்மையிலேயே இதெல்லாம் போகணும்னா கடவுளுடைய சொரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறியாததால் தான் இந்த துக்கம் வருகிறது அதாவது நம்ம எப்படியெல்லாம் பொய்யை பிடிச்சிக்கிட்டு பொய்யில் வாழ்ந்துக்கிட்டு துக்கப்படுறங்கிறதுக்கு செம்மியானந்தர் ஒரு சொன்னார் நல்ல இளைஞன் நல்லா முயற்சி செஞ்சு உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கிறான் சம்பாதித்து நல்லா நிறைய சொத்து சோகமெலாம் சேருது ஒரு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கலான்ட்டு போய் ஒரு வீடு கட்டுறான் வீடு கட்டி வரும் பொழுது போகிற வழியில் நல்லா போயிட்டு கம்பெனிக்கு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவான் இடையில் ஒரு கோழி பண்ணை ஒன்று உருவாகிட்டான் என்னது ஒரு கோழி பண்ணை கோழிப்பண்ணையை பார்த்து கோழி கத்துனோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு உனக்கு என்னடா கோழி கற்றுது கோழி கத்துதுனோடனே ஆள் அப்படியே டல்லாகிக்கிட்டே அவன் வர்றான் பிஸ்னஸாக கவனிக்க முடியல இதுக்கு என்ன காரணம்னா மனைவி என்ன காரணம் இந்த கோழிப்பண்ணை வராதுக்கு முன்னாடி அவர் நல்லா தானே இருந்தார் இந்த கோழி பண்ணை வந்தப்போ இருந்தாலும் டல்லாகிட்டார் அப்படி நினைக்கிது மனைவி கேட்கும்போது டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க போய் ஒரு கன்சல்டண்ட்டை போய் பேசும்பொழுது சின்ன வயசில் அந்த கோழி புழுவை கொத்தும் பார்த்தீங்களா இதை பார்த்தோம் நான் பயம் வந்து நம்மளையும் கொத்திருமோன்னு சின்ன வயசுலேயே இவனுக்கு புழுவாக நினச்சிக்கிட்டாங்க அவனை புழுவாக நினச்சி கோழி கொத்தும்போது நம்மளை கொத்தி சாப்பிட்ற மாதிரி உனக்கு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால் அவன் வந்து பேசாமல் இருந்துகிட்டு இருந்து அந்த கோழி பண்ண வந்த உடனே அவனுக்கு அந்த ஃபீலிங் திருப்பி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் டல் அடிச்சுட்டு கோழி கொத்திரும் கோழி கொத்திரும் இவன் புழுவாகவே நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனை இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோன்ட்ட அவர் பார்த்து இவனுக்கு நல்லா இதெல்லாம் உருவாக்கி நல்ல எல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டார் நீ புழுகு இல்லைப்பா நீ மனுஷன் அப்படின்னு உருவாக்கி அவனுக்கு நல்லா பொசிலி வச்சுட்டாரான் இல்லை சரி சார் எனக்கு நான் புரிஞ்சுக்கிடுச்சு நான் புழு இல்லை சார் நான் அவனால் டெய்லி அதெல்லாம் பண்ணி இப்போ நான் தெளிவாயிட்டேன் நான் புழு கிடையாது நான் வந்து மனுஷந்தேன் அப்படின்னு நானும் சரின்ட்டு நேராக ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த கோழி பண்ணைக்கிட்ட வந்த உடனே கோழி கத்துறதை கேட்டோம்னு வேகமாக ஒரு நானும் திருப்பி டாக்டர்கிட்ட ஸ்பீடாக ஓடி இருக்கான் ஓடன ஓடன என்னப்பா ஓடுறேன்னு டாக்டர் டாக்டர் எனக்கு சந்தேகம் எனக்கு நான் புழு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கோழிக்கு நான் புழு இல்லைன்னு தெரியுமா கோழி என்னை புழுவாக நினச்சேன் என்ன இப்படிப்பட்டாலும் என்ன பண்ண முடியும் இப்படிப்பட்ட அறியாமையில் மூழ்கிக்கிட்டு இருக்கோம் நாம் அதனாலதான் துக்கம் வருது என்னதான் புத்தி சொன்னாலும் திருப்பி அது உருளாக உட்காந்துக்கிட்டு இருக்குது இந்த அறியாமையை நீக்கணும் இந்த அறியாமை எப்போ வந்துச்சு எங்கே வந்துச்சுன்னு சொல்ல முடியாது எப்போ பிறந்ததுலேருந்து இந்த அறியாமல் இருக்குது அது காரணமே சொல்ல முடியாது காரணம் சொல்கிறது கஷ்டம் அறியாமல் போயிடும் ஞானம் வந்தால் போயிடும் ஒரு குழந்தை வந்து விளக்க இப்படி பிடிச்சிட்டே வருதான் ஒருத்தர் என்ன பண்ணார அந்த விளக்க டக்குன்னு அமைச்சாரான் அணைச்சிட்ட உடனே இதுக்கு முன்னாடி இருள் இல்லை இப்போ இருள் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாரான் அந்த குழந்தைகிட்ட இந்த குழந்தை உடனே விளக்கை பொறுத்துச்சான் பொறுத்தனவுடனே இப்போ எங்கே இருள் எங்கேன்னு இது கேட்டுச்சான் இருள் போயிடுச்சு எங்கே போயிடுச்சின்னு கேட்டாரான் எங்கே போச்சோ அங்கேருந்தே வந்துச்சுருந்துச்சான் அது அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியாது எங்கேருந்து போ அதுமாதிரி நம்மளுடைய அறியாமல் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் போயிடும் எங்கே போச்சுன்னு சொல்ல முடியாது ஞானம் வந்தால் போயிடும் ஞானம் வந்து போச்சுன்னா இந்த துக்கமெல்லாம் போயிடும் அந்த ஞானம் வருவதற்கு நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னால் பக்தி வேணும் அதற்காக அடுத்து பக்தியோகத்தை பற்றி சொல்ல போகிறாரு ஏழாவது அத்தியாயத்தில் கடவுளுடைய சுரூபத்தை பார்த்தோம் அவர் பராப்பிரகிருதி அபராப்ரகிருதி உயிர் தத்துவம் உடல் தத்துவம் ஜட தத்துவம் உணர்வு தத்துவம் இது ரெண்டாக இருக்கிறார் நம்மளுக்கு துக்கத்துக்கெல்லாம் காரணம் அவருடைய உண்மையான சுரூபத்தை புரிந்து அவருடைய மாறாத தத்துவத்தை அழியாத தத்துவத்தை நாம் பிடிக்கவில்லை அவர் படைத்த அழியிறத பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தப்பு இல்லை அவர் படைத்த அழியிற உலகத்தில்தான் இந்த உடம்பு இருக்குது உடம்பு அழிகிறது தான் உலகமும் அழிகிறது கட்டாயம் விவகாரத்துக்கு வேணும் இதை பயன்படுத்தும் பொழுது அழியாத தத்துவத்தை பிடித்து பயன்படுத்த வேண்டும் கங்கை நீரில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு செயினை பிடிச்சிக்கிட்டு நம்ம குளிக்கிறது மாதிரி இந்த உலகத்தில் குளிச்சுதான் ஆகணும் அந்த அழியாத பரம்பொருள் தத்துவத்தை பிடித்து கொண்டு நாம் வந்து பண்ணணும்னு சொன்னார் இது பார்த்தோம் பிறகு துக்கத்துக்கான காரணம் இதை பற்றி அறியாமை இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் யார் படைச்சாரோ அவர்கிட்ட போய் வேண்டுவது தான் வழி இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த உற்பத்தி பண்ண கம்பெனிக்கார என்ன பண்ணுவார் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருவார் இப்போ ஹோண்டா அதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நீ வேறு இடத்துல போய் ரிப்பேர் பண்ணாத சார் சரியில்லை நான் அங்கே போய் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெ சர்வீஸ் சென்டரில் அது மாதிரி நம்ம இதெல்லாம் படைச்சது யார் கடவுள் இதனால் பிரச்சனைன்னு என்ன பண்ணணும் இதை படைத்தது யாரோ அவர்கிட்ட போயிடணும் இல்லையா இந்த உலகத்தை படைச்சதெல்லாம் கடவுள் இந்த உலகத்தினால்தான் எனக்கு கஷ்டம் வருது அப்போ என்ன பண்ணணும் யார் படைத்தாரோ அவர்கிட்ட போயிடணும் அதுக்காக என்ன பண்ணார் என்கிட்ட வந்து பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் என்ன செய்கிறாரு பக்தி யோகத்தை ஆரம்பிக்கின்றார் முதல்ல பக்தினா என்னான்னு தெரிஞ்சுக்கிறணும் பொதுவாக நாம் எல்லார்டையும் அன்பு வைக்கிறோம் எல்லாட்டையும் அன்பு வைக்கிறோம் அதுக்கு பேர் அன்பு அந்த அன்பை உயர்ந்த இடத்தில் வைத்தால் அதற்கு பெயர் பக்தி இப்போ குரு மேலே வச்சால் என்ன செய்வோம் குரு மேலே அன்பு வைக்கிறோம் அதை என்ன சொல்கிறான் குரு பக்தி தேசத்து மேலே அன்பு வைக்கிறோம் தேசபக்தி கடவுள் மேலே அன்பு வைத்தால் பக்தி இறைபக்தி அப்போ அதே மாதிரி கடவுள் நம்மகிட்ட அன்பு வைக்கிறத அன்புன்னு சொல்ல மாட்டோம் பக்தின்னு சொல்ல மாட்டோம் அருள்ன்னு சொல்லுவோம் ஒரு துறவி இருக்கார் அந்த துறவிகிட்ட வந்து நம்ம வந்து அன்பு வச்சு அதை பக்தின்னு சொல்லுவோம் குரு பக்தின்னு சொல்லுவோம் அவர் நம்ம மேலே அன்பு காமிச்சு அது சொல்ல மாட்டோம் பக்தின்னு சொல்ல மாட்டோம் அருள்ன்னு சொல்லுவோம் அவருடைய அருள் அப்படிங்க கடவுள் நம் மீது வைப்பது அருள் நாம் கடவுள் மீது வைப்பது அன்பு பக்தி இல்லறத்தில் நம்ம சொந்த சொந்த உற்றார் உறவினர்கிட்டலாம் வைக்கிறது அன்பு உயர்ந்த இடத்தில் கடவுள் மீதும் குரு மீதும் தேசத்தின் மீது வைக்கிறது பக்தி திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா இல்லறவியலில் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருங்கன்னா முதல்ல இல்வாழ்க்கை இல்வாழ்வான் எப்படி இருக்குன்னு சொல்வார் பிற வாழ்க்கை துணை மனைவி எப்படி இருக்குன்னு சொல்வார் பிறகு மக்கள் மக்கள் பேர் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மூணு பேர் ஒழுங்காக இருக்கணும் அன்பு வேணும்னு சொல்லி சொல்வார் பிற அப்படியே கொண்டு போவார் அவர் துறவறவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அருள் துறை வந்து எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தணும் அதுக்கு பேர் அருள் அன்பு இப்படி அன்பு அருள் இது உயர்ந்த இடத்தில் வைக்கும் பொழுது பக்தியாக மாறுகிறது நாம் வந்து என்ன பண்ணுறோம் கடவுள் மேலே பக்தி செலுத்துகிற அன்புக்கு பேர் பக்தின்னு பேர் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நாம் செய்கிற சமையலில் இருந்து ஒரு வீடை கூட்டுறதுலேருந்து பக்தி பூர்வமாக செஞ்சால் அழுப்பு தெரியாது சிறப்பாக அங்கே ஒரு பக்தி இருக்கணும் அந்த தொழிலில் ஒரு பக்தி இருக்கணும் மூணு பேர் ஒரு கோயிலில் பூஜை பண்ணாங்களாம் மூணு பேரும் ஒரே கோயிலில் ஷிஃப்ட்டு ஒரே சம்பளம் ஒரே சாமிக்கு பூஜை பண்ணாங்க என்ன பண்ணுறேன்னு முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார் ஏதோ கள்ளக்களி வைத்த கழுவுறேன்னார் என்ன சொன்னார் கள்ளக்களி வைத்த கழுவுறேன் இன்னொருத்தர் கேட்டார் ஏதோ மற்ற வேலைக்கு பரவாயில்லாது அந்த கோவில் இந்த வேலையாக கிடச்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னார் மூணு ரெண்டு ஒரே சம்பளம் தான் ஒரே டயம் தான் இவருக்கு ஆறு மணிநேரம்னா அவருக்கு ஆறு மணி நேரம் அப்படித்தான் டயம் மூணாவது ஒருத்தர்கிட்ட கேட்டால் நான் என்ன பாக்கியம் பண்ணேன் என்ன புண்ணியம் பண்ணேனா எனக்கு இது அமைஞ்சிருக்கு நீங்கள்லாம் அங்கே இருந்து தேடி சாமி மும்பிட எனக்கு தொழிலே அதை கடவுள் நீங்கள் செலவழித்து பணம் செலவழித்து இறைவனை வழிபட வர்றீங்க நான் இங்கேயே உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேனே எனக்கு சம்பளம் கொடுத்து வழிபட வச்சிருக்காரு இந்த வாக்கியம் யார் கிடைக்கும்னர் மூணு பேர் ஒரே தொழில்தான் ஒரே சம்பளம்தான் அந்த ஒரு ஆர்வம் அந்த பண்பு இதெல்லாம் பக்தி எல்லாத்துலேயும் கலந்திருக்கணும் இந்த பக்திங்கிறது பகவான் ராமகிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை பார்க்கறதுக்கு அப்படி அலைவார் முகத்தை போட்டு தேப்பார் காளி உருவத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ பக்தி பண்ணார் அந்த பக்தியின் விளைவு இன்னைக்கு அவரை கடவுளாக உலகம்பூரா பூஜை பண்ணுறாங்க அவரை கடவுளாக வச்சு உலகம்பூராம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணர் வந்து பிரதான கடவுள் ராமகிருஷ்ணர் மடத்தில் போகிறான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அந்த இயக்கம் அதனால் அந்த பக்திங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பக்தியில் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல சரணாகதி தத்துவத்தை சொல்லுகிறார் சரணாகதி என்றால் என்ன இரண்டாவது அபக்தர்கள் பக்தி இல்லாதவர்களின் நிலை என்ன மூன்றாவது நான்கு விதமான பக்தர்கள் இரண்டு வித நாலாவது இரண்டு விதமான பக்தி அதில் மூன்று படிகள் அப்படின்னு சொல்லி அஞ்சு விஷயத்தில் இதில் சொல்கிறார் சரணாகதி முதல்ல பார்க்கலாம் சரணாகதிங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது இந்த சபரிமலை சீசன் இப்பயெல்லாம் சுவாமியே சரண மையப்பாம்போம் ஏன்னா அங்கே சரண கோஷம் போடும்பாங்க ஏன்னா பகவான் சரணடைகிறதுக்காக அந்த கோஷம் சரணாகதின்னா பகவானிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்தல் இறைவன்ட்ட நம்ம சாஷ்டாங்கம் ஒப்படைக்கிறது இது சரணாகதிக்கு அர்த்தம் சில நேரம் கஷ்டம் வரும்போது மட்டும் ஒப்படைப்போம் அதுவும் சரணாகதி தான் மற்ற நேரம் ஒப்படைக்க மாட்டோம் கஷ்டம் வரும்போது நம்மளை ஒப்படைச்சிருவோம் இப்படி பல பொருள் இருக்குது முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்கிறது எல்லாம் அவர் பார்த்துக்கிறவரு சும்மா உட்காந்துக்கிட்டு சரணாகதி அடையவே சரணாகதி இல்லை முயற்சியுடன் பகவானிடம் சரணாகதி அடைய வேண்டும் நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும் கடவுள்கிட்ட ஒப்படைக்கவும் செய்யணும் சாப்பாடை கொடுத்துட்டாரு சாப்பாடு இருக்குது எல்லாருக்கு நான் சாப்பிட்ணும் கடவுள்கிட்ட சன்னதஞ்சு அவராக எனக்கு ஊட்டி விட்டுருவார் அப்படி இருக்கலாமா சரி ஊட்டியே விட்டுறார் முழுங்கிறது யார் முழுங்கிறது நம்ம தானே முழுங்கண்ணா முயற்சி கட்டாயம் வேண்டும் முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடையாமல் சிறப்பாக செய்வதற்கு நாம் கடவுளை நாட வேண்டும் கடவுளிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும் இது சரணாகதி ஒருத்தர் பிரார்த்தனை செஞ்சாராம் நான் செல்கின்ற பாதை கடினமாக இருந்தால் பரவாயில்லை இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் அந்த பாதையில் நான் தோல்வி அடைந்து விடக்கூடாது அதற்கு நீ உதவி செய்யினாராம் உலகத்தில் கஷ்டங்கிறது இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு சரணாகதி அடைய முடியவே முடியாது கஷ்டம் எல்லாருக்கும் வரும் ஒரு ஆள் சொல்ல முடியாது தேவர்கள் ஜீவன் எடுத்தாச்சுன்னா கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை ஹேண்டில் பண்ற சக்தியை கொடுக்கறாரு பார்த்தீங்களா அதுதான் கடவுள் கொடுக்கறது அது சரணாகதி அடைகிறது நம்ம அதாவது மனுஷ பிறவி எடுத்துட்டாச்சே எடுத்தாலே இன்பம் பாதி துன்பம் பாதி தான் இல்லாமல் இருக்காது அதை முழுசா நீக்கிறதுங்கிறது முடியாது ஆனா கஷ்டத்தை சமாளிக்கிற ஆற்றலையும் சக்தியையும் அவரிடம் சரணடைந்தால் நம்மளுக்கு கொடுப்பார் மழை பெய்யுது நம்மளால நிப்பாட்ட முடியுமா இவ்வளவு மழை பெய்ஞ்சால் நிப்பாட்ட முடியுமா குடை பிடிச்சிட்டு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெயின் கோட்டையும் போட்டு குடைப்பிடிச்சிட்டு போகலாம் அதை கொடுப்பார் பகவான் என்ன பண்ணுவார் சரணாகதி அடைஞ்சா அவர் மலையை நிப்பாட்ட மாட்டார் ரெயின்கோட்டை போட்டுக்க குடையை பிடிச்சிக்கம்பார் ஒரு கரடு முரடான போய் சிக்கிக்கிட்டோம் நல்லா ஷூவை கொடுத்துருவார் கடவுள் அதை பூரா நீக்கிறது நம்மளால் முடியாது காட்டுக்குள்ளே போய் முள்ள பூரா வெட்ட முடியுமா எல்லா இடத்துலையும் பெய்கிற மலையை நம்ம நிப்பாட்ட முடியாது இந்த சரணாகதி என்ன பண்ணும்னு சொன்னால் கடவுள்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது அந்த கஷ்டத்தை தடுப்பதற்கு கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார்ங்கிறார் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட சரணாகதி அடையணும் முயற்சியுடன் சரணாகதி ஒருத்தர் சொன்னாராம் நீ வந்து கஷ்டமாக இருக்க நேரத்தில் சாமியை கும்பிடு கூப்பிடு கடவுள் வருவார்னாராம் ஒருத்தர் வண்டி எழுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கார் பள்ளத்துக்குள்ளே வண்டி ச சர்க்கரை கடவுளே நாராயணா நாராயணான்னு வரவே இல்லை அதான் அவர் சொன்னார் ஒரு சாமியார் சொன்னார் கேட்டோம் கூப்பிட்டு பார்த்தா வரவே இல்லைன்னார் பிறகு வரமாட்டார்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டேவும் நாராயணா நாராயண உடனே வந்துட்டாரான் கடவுள் ரெண்டு தடவை கூப்பிட்டோன்னு வந்துட்டாரான் இத்தனை விட கூப்பிட்டேன் வரல அப்படின்னு உனக்கு கையை காலை கொடுத்துருக்கேன் உடம்பை கொடுத்துருக்கேன் அதை வச்சுக்கிட்டு சும்மா அதுவும் நான் கொடுத்ததேன் அதை ஒன்றுமே பண்ணாமல் கூப்பிட்டா எப்படி அதை தூக்கி முயற்சி பண்ணிவிட்டு கூப்பிடு அதை வந்துவிட்டேன் அப்படிங்குறது அதனால் முயற்சியுடன் கடவுளிடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறு பெர்சன்ட் ஒரு பிசுறு இல்லாமல் நம்பினா எந்த காரியத்தையும் கடவுள் நடத்தி பிடித்துவார் எவ்வளோ பெரியா நம்மளுக்கே தெரியும் நம்பிக்கை வராது நம்ம சொல்லுவோம் வராது செய்வாரா செய்யமாட்டாரா நடத்துவாரா அங்கே ஒரு பிசுறு வந்துடும் நம்ம முயற்சியோடு நம்பணும்னா எல்லாம் கடவுள் பண்ணுவார் அதுதான் சரணாகதி இது வந்து ஒரு பாவனை செயல் கடை செயல் செய்கிறது எவ்வளோ செஞ்சிடலாம் இந்த பாவனையை கொண்டு வர்றதற்கு இது மிக மிக கடினம் தன்னிடம் இந்த காரியத்தை செய்வதற்கு முழு சக்தி இல்லை கடவுள்தான் கடவுளால் முடியும் என்று தன்னுடைய சக்தியோடு கடவுளே சரணடைவது சரணாகுதி நம்முடைய சக்தியை உணர்ந்துக்கிறணும் நம்மளுக்கு இவ்வளவுதான் இருக்குது இவ்வளோதான் இல்லைன்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து உணர்றான் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்த துயரத்தை போக்கு அவன் பாருங்க எவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ பெரிய வீரன் அவன் வந்து இந்த ராஜசூய பெரிய வேள்விக்கு அத்தனை நாட்டையும் போய் வெற்றி கொண்டு கொண்டு வந்தான் அவ்வளோ பெரிய வெற்றி வீரன் அந்த போர்க்களத்தில் வந்த துக்கத்தை யாராலும் மாற்ற முடியாது உன்னை தவிர வேறு கதி இல்லைன்னு சரணாகதி அடைகிறான் அர்ஜுனன் கீதையில் அவனுடைய துக்கத்தை போக்குறது பகவத்கீதை எல்லாரும் சொல்லுவாங்க அவன் சண்டை போடுறதுக்காக கீதையை சொன்னான்னு இல்லை கடமையை செய்ய அவனுடைய கடமை அங்கே சண்டை போடுறது துக்கத்தை போக்கி கடமையை செய்ய வைச்சார் பகவான் அங்கே சரணாகதி அடைந்தான் அவன் முதல்ல முயற்சி பண்ணுறான் இல்லை நம்ம சொல்லி பார்க்குறான் அப்படி இப்படி எல்லாம் பண்ணான் குழப்புறான் எல்லாம் பேசி பார்க்குறான் ஒன்றும் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் முயற்சி பண்ணி கடைசியாக சரணாகதி அடைகிறான்னு சில நேரங்களில் நம்மளுக்கு சோதனைகள்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கடி வரும் நாம் செஞ்ச பாவம்னு சொல்லுவோம் புண்ணியமாகவும் இருக்கும் நம்மளுக்கு வர்ற சோதனை சில நேரம் புண்ணியமாகவும் இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும் அர்ஜுனனுக்கு அந்த சோதனை வல்லையனா கீதை உலகம் புறம் கிடச்சிருக்காது அவனுக்கே கீதை கிடச்சிருக்காது அந்த நெருக்கடி வல்லையன்னு சொன்னான் அடியார்கள் யார் கஷ்டப்படாமல் இருந்தா நாயன்மார்களப்புறம் கோயில் வச்சு சாமி விட்டுக்கிட்டு இருக்கோம் யார் சிரமப்படாமல் இருந்தா எல்லா அடியார்களுக்கும் சோதனை தான் ஆனால் புண்ணிய வசத்தால் வந்ததும்பாங்க அதனால் நீங்கள் கஷ்டம் வருதுன்னு நினைக்கக்கூடாது அந்த கஷ்டம் ஏதாவது பகவான் நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுத்துருப்பார் அப்போ சரணாகதி அடைஞ்சால் நம்மளுக்கு சக்தியையும் ஆற்றலையும் கொடுப்பார் அப்படிங்கிறார் அது புண்ணிய வசத்தாலும் சரணாகதி வரும் அதாவது உலக வாழ்க்கையிலே ஒரு விஷயம் தாய் சொல்வார் உலக வாழ்க்கையிலேயே ஒரு கஷ்டம் வருது கடவுள்கிட்ட சரணாக ஒரு பக்கம் கடவுள் எந்த ரூபத்தில் வேணாலும் இருப்பார் மனித ரூபத்திலையும் இருப்பார் அந்த கஷ்டத்தை இப்போ நம்மளால் நீக்க முடியாது இவர்கிட்ட போனால் அந்த கஷ்டம் நீங்கிரும் இந்த நேரத்தில் போனால் நீங்கிரும்னு கண்டுபிடிச்சு அவருடைய உதவியை நாடுனால் அது சரணாகுதிங்கிறார் தேவசாமி சொல்கிறார் ஒரு இடத்துல ஒரு சு சூழல் வருது பகவான் வந்து எல்லா இடத்துலையும் வேறு ரூபத்தில் கொடுப்பார் செய்வார் கடவுளையும் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்போ புத்தி வேலை செய்யும் இந்த பிரச்சனைக்கு இங்கே போனால் இது நடக்கும் சரியான நேரத்தில் சரியான ஆள்கிட்ட போய் அந்த உதவியை நாடுவது சரணாகுதிங்கிறார் இது உலக வாழ்க்கையிலே தேவைங்கிறார் சரியான நேரத்தில் சரியான நபரிடம் உதவியை நாடுவது பகவான்கிட்ட நம்ம வழிபட்டு பண்ணும் பொழுது இப்படி ஆளும் கிடப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிறார் ரெண்டாவது இந்த க நம்பிக்கை சொன்னப்போ சிரத்தையும் சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் கடவுளுடைய வார்த்தையை நம்பணும் அந்த பிசுறு இல்லாமல் நம்பணும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆரோட ஒரு படத்தில் வசனம் பேசுவார் என்ன சொல்வார் தெரியுங்களா என்னை நம்பிக்கவர்கள் யாரும் இல்லை என்னை நம்பி நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டும் பார் இந்த வருஷத்தை கேட்டிருக்கேன் நம்பிக்கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டும் பார் அப்படி கடவுளை வந்து முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் இப்போ பார்த்தவருடைய சொரூபத்தை எல்லாமே அவர் இவ்வளவு படைச்சவர் நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவருக்கு அடக்க இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு சரணாகதியை விடக்கூடாதுங்கிறார் ரயிலில் பயணம் பண்ணுறான் ஒருத்த வந்து சுமைய தூக்கிட்டு வர்றான் சுமையை தூக்கிட்டு ட்ரெயின் நேரம் வர்றான் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஏறிட்டான் ட்ரெயினில் ஏறியாச்சு அங்கேயும் தலையில் வச்சுக்கிட்டே உட்காந்தானான் எதுக்குன்னு கேட்டதுக்கு இல்லை இது நான் ட்ரெயினில் எனக்கு மட்டுந்தானே டிக்கெட் எடுத்தேன் இந்த சுமைக்க டிக்கெட் எடுக்கிறேன் உண்டையே சமக்கிற ட்ரெயின் தான் சுமையும் சுமக்கும் கீழே இறக்குவி அப்படின்னாரான் அது மாதிரி கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுற கடவுள் பிரச்சனையும் காப்பாற்றிடுவார் அவர்கிட்ட சர்ணாரதி அடைஞ்சாச்சுன்னு சொன்னான் முழு நம்பிக்கையோடு நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும் கண்ட பிரசன் சொல்கிறார் வேதத்தையும் நம்பணும் சான்றோர்கள் வார்த்தையை நம்பணும் அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறார் வள்ளுவர் அதை யாராவது நம்புவாங்களா தர்மத்தில் அதாவது தர்மப்படி வாழ்ந்தே சந்தோஷம் வரும்னு சொல்கிறார் வள்ளுவர் பொய் சொல்கிற ஆரம்பாங்க அக்குருவம் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்கான் நல்லது எங்கே சந்தோஷமாக அப்படிதான் பொதுவாக தோணும் உண்மை அது கிடையாது இந்த தவறு பண்ணி ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணுறவங்களுக்கு வெளியே வந்து காரும்பாங்களா எல்லாம் இருக்கும் சொல்ல தெரியும் ஆனால் ஆள் மனசில் சந்தோஷம் வராது துக்கந்தே இருக்கும் கடவுளை நாடுதலோடு எல்லா செல்வமும் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் செல்வமும் இருக்குது கடவுளையும் நம்ம நாடி சரணாகதி அடைஞ்சிருக்கும் ரொம்ப சந்தோஷம் செல்வமும் இல்லை ஆனால் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கும் அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது அந்த இந்த உதாரண வேதாந்தத்துலேயும் சொல்லுவேன் தூங்கணும் பட்டுமெத்தேலையும் தூங்கலாம் ஏசி ரூம்லேயும் தூங்கலாம் வெளியே கட்டாந்திரையில் துண்டை விரிச்சும் தூங்கலாம் நம்மளுக்கு தேவை என்ன தூக்கம்தான் பட்டு மெத்தேயில் ஏசி ரூமில் படித்து தூக்கம் வராட்டி என்ன பிரயோஜனம் கட்டாந்திரையில் படித்து குரட்டை விட்டி தூங்கினா தூக்கம்தான் முக்கியம் ஆள் மனசில் இருக்க சந்தோஷந்தே முக்கியம் இது கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவரிடம் சரணாகதி அடைந்தால் இது கிடைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி வரும் மற்றவங்களை விட பொறாமை படக்கூடாது நடப்பான் இந்த பொறாமை யாருக்கும் போகாது எல்லாருக்கும் வரும் சுபாவம் இது தப்பு எல்லாம் குற்ற உணர்வுகளும் தேவையில்லை எனக்கு பொறாமல் இருக்கேன்ட்டு எல்லா மனிதருக்கும் இருக்குது சன்னியாசிலுக்கே ரொம்ப இருக்குது அதனால் அவனுக்கு கவலைப்படாதீங்க ஆனால் அது இல்லாமல் இருக்க நினச்சி கூட பாருங்க எனக்கு பொறாமையே இல்லாருந்தே எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அது மாதிரி சந்தோஷம் உள்ளா இருக்க வள்ளுவர் அழுக்காராமேன்னு ஒரு பத்து குரலே வச்சுருக்கார் அழுக்குங்கிறது அதத்தையும் சொல்கிறார் இதெல்லாம் நீக்கும்பொழுது முடியாது க சரணாகதி அடைந்து முடியாது வால்மீகி பக்கா திருடன் கொள்ளக்கானேன் அவனை மாத்திரவர் நம்மளை மாற்ற மாட்டாரா அருணகிரிநாதருக்கு மேலே வேணுமா எவ்வளவு பாவம் பண்ணார் அருணகிரிநாதர் அவர் அடியார் அப்போ நம்மளாக்க மாட்டாரா அப்படி ஒரு நம்பிக்கையோடு பகவானிடம் சரணாகதி அடைய வேண்டும் சில பேரும் கஷ்டத்தை கொடுப்பாரு தெரியாது ஒரு குழந்த ஐஸ்கிரீம் கேட்டு அழுகுது காய்ச்சலாக இருக்குது கொடுப்பும்மா குழந்தைக்கு தெரியுமா இந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது நம்மளுக்கு கொடுக்காம இருந்தவன்னு நான் கேட்டேன் கொடுக்கல கொடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருமா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாரு அது அப்போ புரியாது ஒரு வீட்டில் வந்து நாலு குழந்தை இருந்தால் கை குழந்தைக்கு பால் கொடுக்கும் அதுக்கு அடுத்த குழந்தைக்கு நசி கொடுப்பாங்க பெரிய குழந்தைக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க தாய்க்குத்தான் தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் நாம் கேட்குறதை கேட்டோன்னு ஹண்ட்ரட் அவரை கொடுக்குற நேரம் கொடுத்துருவார் சூழ்நிலையை பார்ப்பார் சந்தர்ப்பத்தை பார்ப்பார் அப்போ கொடுப்பார் இது சரணாகதி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணுங்கிறார் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த வழிபாடு பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணுறதுடைய தாற்பயம் என்னென்னா ஊதுபத்தி பொருத்துகிறோம் தீபம் பொருத்துகிறோம் கற்பூரம் பொருத்துகிறோம் பிரசாதம் வைக்கிறோம் ஜலத்தை விட்டு பண்ணுறோம் அதில் பஞ்சபோது நான் கலந்துருங்க பார்த்திங்கன்னா ஓது பற்றி வாசனை வரும் அது மண்ணிலேருந்து வர்ற வாசனை உண்டு அந்த புகையை வரும் தீபம் அந்த சூட காமிக்கும்போது ஆகாச தத்துவம் மாதிரி இல்லாமல் போயிடும் அது பிரசாதம் வைக்கிறோம் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அந்த ஜலத்தை பாருங்கள் சாப்பிடும்போது கூட என்ன பண்ணுறோம் ஜலத்தை கையில் கொட்டி அப்படி அர்ப்பணம் பண்ணி தான் சாப்பிட்றோம் கிராமத்துலாம் இப்படி கூட வைக்க மாட்டாங்க இப்படி கையில் அப்படி கையில் முக்குவாங்க பிடிச்சி சுற்றிப்பிடி சாப்பிடுவாங்க நீர்வளோ ஒரு வார்த்தை சொல்வாங்க அது அப்போ இந்த கடவுள்கிட்ட பண்ணும்பொழுது என்ன மாட்டோம்னா கடவுளே இந்த பஞ்சபூதத்தை நீ படைச்ச இந்த பஞ்சபூதத்தை உனக்கு அர்ப்பணிச்சுருக்கேன் இந்த உடம்பும் பஞ்சபூதம் மனசும் பஞ்சபூதத்தில் வந்து தத்துவபோதம் படித்தவங்களுக்கு புரியும் பஞ்சாதிசையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை அப்படியே உன்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் அந்த பாவனை வரணுமா அந்த பஞ்சபூதத்தில் பூஜை பண்ணும் பொழுது இந்த பஞ்சபூதங்களை உனக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிறேன் இல்லை சாப்பாடுன்னு அவர் கிடைக்காதா அவர்தான் எல்லா சாப்பாடு அங்கேயும் பண்ணுறோம் ஜலா அபிஷேகம் பண்ணுறோம் கடவுள்கிட்ட அத்தனையும் கொடுக்கும் பொழுது அந்த பாவனை வரணுமா இது இந்த படைப்பை உனக்கு தருகிறேன் இதுவும் உன்னுடைய படைப்பு என்னையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற பாவனையோட பூஜை வரணும்னு சொல்லுவாங்க இது ஒரு சரணாகதி உன்னிடம் நான் அர்ப்பணித்து விடுகிறேன் அப்படிங்கிறார் பிறகு பொதுவாக துயரத்துக்காரணம் அறியாமைன்னு பார்த்தோம் இந்த அறியாமல் நீங்கிறதுக்கு ஞானம் வேணும் ஞானம் வேணால் நல்ல பண்புகள் வேணும் இந்த பண்புகள் அடைவது கடவுள் துணை இல்லாமல் அடையவே முடியாது செல்வத்தை அடையலாம் அதை அடையலாம் இதை அடையலாம் அதெல்லாம் ஈசி நல்ல பண்புகள் நல்ல குணத்தை அடைகிறதுக்கு இது கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பண்ணினா தான் கிடைக்கும் அதனால் சரணாகதி அடைந்து விட்டால் நாம் இறைவனை எளிதில் அடையலாம் இந்த உலகத் துயரத்திலிருந்து எளிதாக விடுபடலாம் திருப்பதி கோவிலுக்கு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் உண்டு ஐம்பது ரூபா தரிசனம் நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரரூபா டிக்கெட்டு பத்தாயிரரூபா டிக்கெட்டு நடந்து வருவாங்க அவங்களுக்கு சீக்கிர தரிசனம் ஆனால் உள்ள நுழைஞ்சாச்சுன்னா அங்கங்கே பூட்டி வச்சுருப்பாங்க சில பேர் அந்த பாதை ஆனால் யாராக இருந்தாலும் அந்த பாதையில் போய்த்தாகணும் வெளியே வரைய முடியாது போயாச்சு போய் தரிசனமும் கிடைக்கும் திரும்பி பிரசாதமும் கிடைக்கும் ரெண்டும் உண்டா இல்லையா வாங்க வர முடியாதா திருப்பி எல்லாரும் போயிரு கொஞ்சம் போகாத இருக்க முடியாது கடவுளிடம் நம்மை ஒப்படைத்து உள்ளே நுழைந்து அவருடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த துயரம் நீங்குதல் என்ற பிரசாதமும் கட்டாயம் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் அந்த சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிறார் உலகில் எதை அடைய வேணாலும் கூட நம்மளுடைய முயற்சி மற்றவருடைய உதவியெல்லாம் வேணும் சுயமுயற்சி வேணும் ஆனால் ஆண்டவனை அடைய ஆண்டவனை அறிய அவரை சார்ந்து தான் இருக்க வேண்டும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் போய் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு அதை தவிர வேறு கதியே இல்லை அப்படிங்கிறார் இது சரணாகதி தத்துவம் அடுத்தது பக்தி இல்லாதவர்களின் நிலை அது சுருக்கமாக சொல்கிறார் பக்தி இல்லாதவங்கன்னா அறிவாளி மாதிரி பேசுவான் முட்டாளுங்கிறார் முதல்ல அறிவாரி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாரும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பெரிய முட்டாள் அப்படிங்கிறார் அசுர இயல்பு இருக்கும் இழிவான செயல்களை செய்வார்கள் கடவுளை வழிபட மாட்டார்கள் கடவுளை நம்பவும் மாட்டார்கள் இல்லையே அவங்களாம் நல்லா இருக்காங்களே அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் கண்ணதாசனை கேளுங்க சொல்லுவார் கண்ணதாசன் பக்கா நாஸ்தியர் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தால் அவரே சொல்கிறார் முதல்ல வருது நாஸ்தியத்தில் இருந்து இந்த ஆஸ்திரியத்துக்கு வந்தார் நானே ஒரு உதாரணம் ரெண்டியும் அனுபவிச்சிருக்கேன் நாஸ்தியம் இருபத்தாறு வயசு வரைக்கும் பக்கா நாஸ்தியம் பெரியார் கட்சியில் எல்லாம் இருந்துச்சு பொருள் இருந்துச்சு பணம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அது இது அதுக்கு எனக்கு பொருளாதாரத்திலோட வீக் வந்துச்சு ஆனால் இதில் இருக்க நிறைவு அதில் கொஞ்சம் கூட கிடையாது அனுபவிச்சு சொல்கிறேன் ரெண்டும் இருக்குன்னு வச்சுங்க அது பெரிய ஆனந்தம் கடவுள் வாழ்க்கையும் பொருள் இருக்குன்னா அதை விட ஆனந்தம் ஆனால் இது ரொம்ப முக்கியம் கடவுளுங்கிறது இந்த ஆன்மீக வாழ்க்கை இதோட பொருள் சேர்ந்துச்சுன்னா அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அதாவது ஒருத்தர் வந்து எல்லா செல்வமும் இருக்குது பதவி இருக்குது அந்தஸ்து இருக்குது எல்லாம் இருக்குது ஒருத்தரை கேட்டான் அவனை போச்சொல்லை அவன் இருக்கிறது மோசமானது ஊர்லெலாம் பேசுகிறான் ஒரு மதிப்பு மரியாதை வெளியே உள்ளே ஆள் மனசில் இல்லை அவர்கிட்ட அதுவும் சேர்ந்துருந்தா எவ்வளோ சிறப்பு பண்போடு செல்வம் சேர்ந்தால் எப்படி சிறப்பு அது மாதிரி இந்த பொருளோட கடவுளிடம் சரணாகதி அடைந்து கடவுள்கிட்ட பக்தி பண்ணால் உயர்ந்த நிலை பக்தி பண்ணாதவனுடைய நிலை கீழான நிலை அசுர இயல்புன்னு சொல்கிறார் சில பேர் இருக்காங்க ரொம்ப அபூர்வம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா சில பேர் பொய்யா பக்தி பண்ணுறது உண்டு வெளியே நாஸ்தியும் பேசுவான் உள்ளே போய் சாமியை கொண்டுட்டுருப்பான் மனசுக்குள்ளே பயமெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்டு ஆக கடவுள் பக்தி இல்லாதவர்கள் அசுர இயல்பர்களே உடையவர்கள் பாவத்துக்கு அஞ்ச மாட்டான் பாவ புண்ணியத்தில் நம்பிக்கையில்லைன்னு எப்படி பாவம் பண்ணுறதுக்கு அஞ்சு வா கடவுள் தண்டிப்பார் கொஞ்சமாக பயம் இருக்கணும்ல சொல்கிறார் பகவானே சொல்கிறார் அதாவது அசுர இயல்பிற்கும் இழிவான செயல்களை செய்வார்கள் அறிவெளிகள் என்னை கும்பிடவும் மாட்டாங்கிறார் இது கடவுள் கடவுளை வழிபடாத நிலை சரி அடுத்து மூன்றாவது கருத்து பக்தியில் என்ன சொல்கிறாருன்னா நான்கு வித பக்தர்கள் நான்கு விதமான பக்தர்களை சொல்கிறார் நாலு விதத்தில் நம்ம நாலு பேர் நாலு விதமாக இருக்கமா ஒருத்தன் கடவுளை கும்பிடுவான் சாமியை கும்பிடுவான் எப்போ கும்பிடுவான்னா கஷ்டம் எப்போ வருதோ அப்போ மட்டும் மற்ற நேரம் கடவுளை பற்றி சிந்தனையே கிடையாது எதன பிரச்சனை எனக்கு ஏழரை நாடு பிடிச்சிருச்சு சனித்துவ பிரச்சனை வந்துருச்சு போய் ஒருத்தரை கூப்பிட்டு பூஜை பண்ணி ஒரு சனிக்கிரகத்துக்கு நவகிரக ஹோமம் பண்ணு அன்னைக்கு அன்னைக்கு சனி பவான் வழிபட்டு போகிறது வீட்டில் திருமணம் நடக்கிற குழந்தைக்கே குரு பகவானுக்கு ஒரு ஹோமம் பண்ணலாம் அதுக்கு மட்டும் அதுக்குற ஒரு ச பூஜையை பற்றியோ வழிபாடை பற்றியோ கவலையே கிடையாது ஆர்த்த பக்தன்னு சொல்கிறார் துயரம் வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது மட்டும் வழிபடுபவான் இவன் ஒரு பக்தான் இவன் கடைசி எப்போயாவது கும்பிடுவான் எப்போ கஷ்டம் ஆனால் பக்தன் தான் அவன் வந்து இறைவனை நம்புகிறான் கும்பிடுறான் கஷ்டம் வரும்போது மட்டும் கும்பிடுவான் இவன் வந்து துயரத்தில் விடுபடுவதற்காக மட்டும் வழிபடுபவன் அப்படிங்கிறார் எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ பரிகாரம் செய்கிறது அது செய்கிறது இது இந்த சாமியை கும்பிட்டா அந்த கஷ்டம் போயிடும் அந்த சாமியை கும்பிட்டா இந்த கஷ்டம் போயிடும் சொல்லிவிட்டு அப்போ மட்டும் போய் அந்த சாமியை கும்பிட்டு போய்கிட்டே இருப்பான் இவன் வந்து ஒரு பக்தன் ஆர்த்த பக்தன் இவனே கடைசி அதற்கு கொஞ்சம் இதாக எல்லா சுகத்துக்காகவும் கடவுளை நாடுவான் எனக்கு பணம் வேணும் பொருள் வேணும் நல்ல குழந்தைகள் வேணும் நல்ல அப்பா வேணும் நல்ல அம்மா வேணும் நல்ல சகோதரன் வேணும் நல்ல உறவு வேணும் நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் எல்லாத்துக்கும் கடவுளை கும்பிடுறது தப்பே இல்லைங்கிறார் கடவுள் அர்த்தார்த்தி அப்படிங்கிறார் அதாவது எல்லா விஷயத்துக்காகவும் சொல்ல சுந்தர கும்பிட்டார் தெரியுமா மனைவிக்கு தூள் அனுப்புறதுக்கு சிவபெருமான் அனுப்புவார் சுந்தரர் பண்ணுறார் சாண்டோஸ் என்ன பார்த்தா அவர் பூஜை பண்ணுறது எப்படி தெரியுமா ஒரு இடத்துல ஒரு முதலாளி ஒருத்தரை கூப்பிட்டு உள்ளே திட்டிக்கிட்டு இருந்தார் வெளியே இருந்து என்னப்பா கேட்டேன் அங்கே அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு என்னடா இது திட்டுறது போய் அர்ச்சனைன்னு சொல்கிறாங்களே திட்டுறது ஒரு அர்ச்சனையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் சென்னையில் இருந்தேன் அப்போ இந்த சினிமாவெல்லாம் கொஞ்சம் ஒரு சினிமா பாடர் கூட என்கூட இருந்தார் அவங்களாம் சொல்லுவாங்க இந்த சாண்டோஸ் என்னை பார்த்தவர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து முருக பக்தர் பயங்கரம் தெரியும் அவங்களுக்கெல்லாம் அவங்க கூட இருந்தவங்களாம் எனக்கு எங்கள் ஊர்லேயும் ஒரு சில பேர் இருக்காங்க சொன்னாங்க இவர் எப்படி பூஜை பண்ணுவாரலான்னு சொன்னாங்க நல்லா முருகனை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது அப்படி பூஜை பண்ணுவாரான் பூஜை பண்ணி முடிச்சு நல்லா லாபம் வந்துடுச்சு திரும்பி ஒரு பெரிய பூஜை போய் பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சுடுவாராம் படம் அட்டமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க போய் உள்ளே போய் திட்டு திட்டுன்னு திட்டுவாரோம் இங்கெல்லாம் ஒரு கடவுளா முருகனாக நீ உனக்கு ரெண்டு சம்சாரம் வச்சுருக்க இதை பார்க்குற உனக்கு நேரம் இருக்காது என்ன எப்படி பார்ப்பேன் இப்படிலாம் திட்டுவாரா அர்ச்சனைன்னா அப்படி ஒரு அர்ச்சனை இதை தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு திட்டி அர்ச்சி கும்பிட்ற நல்லா திட்டிட்டு வந்துடுவாரா ஃப்ரீயாக இதுவும் ஒரு வழிபாடு பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அதனால் இந்த பகவானை வழிபடுறதில் இது ஒரு விதம் பொருள்களுக்காக உலக சுகத்திற்காக இவன் எப்போ அவன் கஷ்டம் வந்தால் மட்டும் கும்பிடுவான் இவன் அப்படி இல்லை பலன் கருதித்தான் கும்பிடுறான் ஆனால் எல்லாத்துக்கும் கடவுள் எனக்கு எனக்கு கொடுத்தா அதில் அகம்பவம் போகும் ஒரு நல்லா சிறப்பாக செஞ்சான்னு வச்சுருக்கங்களேன் ஏன்னா கடவுள்கிட்ட கும்பிட்டப்ப நல்லா நடத்தி கொடுத்துட்டாருப்பா நான் கார் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா விருத்தி பண்ணுறேன் கார் வாங்கி கொடுத்துட்டாருப்பா நான் சம்பாரித்து காரு வாங்கினு சொல்ல மாட்டேன் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே உங்களுக்கு அப்போ இது ஒரு பக்தி இது ரெண்டாவது முதல் பற்றி கஷ்டம் வரும் பொழுது மட்டும் இது வந்து என்னன்னு சொன்னால் எல்லா நேரமும் கும்பிட்றது மூணாவது ஒரு பக்தி இருக்குது இது என்ன பக்தின்னு சொன்னால் கடவுளுக்காக கடவுளை கும்பிடுவது இவனுக்கு உலக சுகம் வேணும்னு இல்லை வேணான்னு அது இருக்கிறது அப்படியே நான் அனுபவிச்சுக்கிட்டு வர்றத அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை என்ன பண்ணுவான்னா உன்னையே தெரிஞ்சுக்கணும் கடவுளை அடைய வேண்டும் நீ எனக்கு காட்சி போடு இல்லை உன்னுடைய சொரூபத்தை தத்துவத்தை நான் புரிந்து வேண்டும் சொல்லி கடவுளை அறிய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ண உனக்கு பேர் சிக்னாசுன்னு பேர் முமுக்ஷுன்னு பேர் உனக்கு கடவுளை அடைய கடவுளை அறிய கடவுளிடம் பிரார்த்தனை செய்பவன் அப்படிங்கிறார் வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உனை மறவாமே வேண்டும் அப்படித்தான் பிரார்த்தனை பண்ணுவான் அவன் ராமகிருஷ்ணர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பண்ணார் கடவுளுக்காகவே கடவுளை பிரார்த்தனை பண்ணார் பிறகு அவரும் கடவுளாகவே ஆகிவிட்டார் நாலாவது பக்தனாக ஆகிட்டார் அவர் அதாவது இவன் வந்து கடவுள்கிட்ட போய் அது வேணும் இது வேணாம் கேட்க மாட்டான் ஒரு ராஜா ஒருத்தர் ரொம்ப தானமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரான் ரொம்ப நல்ல மனிதராக இருந்தாரான் எல்லாரும் டெய்லி போய் ஒரு டயத்தில் போய் அவர்கிட்ட போய் தானமெல்லாம் வாங்கிக்கிட்டு சில இதுக்கு உதவிகள்லாம் பெற்றுகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா வரிசையாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணான்னா போவானா எனக்கேன்னா எனக்கு ஒன்று வேணா சும்மா அவளை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இப்படியே போய் பார்த்துட்டு மட்டும் வருவானா அவர் எதுக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவனை கூட வச்சுக்கிட்டார் அது மாதிரி கேட்குறவங்க ஒரு பக்தி இது வந்து தான் கடவுளுக்காகவே கடவுளை பார்க்கணும் கடவுள் தரிசனம் கடவுளை தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு தேவையானதை கடவுளை கொடுத்துருவார் அதாவது இந்த சிக்னாசு முமுக்ஷு இந்த மாதிரி பக்தனுக்கு அப்புடின்னா ரொம்ப கூடையும் கொடுக்க மாட்டார் குறையாகவும் கொடுக்க மாட்டார் தேவையானவளும் கொடுப்பார் கரெக்டாக கொடுத்துட்டே வருவார் அப்போ என்ன எப்போ தேவையோ எது தேவையோ அதை கொடுத்துட்டே வருவார் அது பகவானே பண்ணிடுவார் ஏன்னா இது அவருக்காகவே வர்றான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பக்குவம் இல்லாமல் பொருள் ரொம்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆடிடுவோம் பக்குவத்தோடு எவ்வளோ பொருள் இருக்கட்டும் கோடி கோடி இருக்கட்டும் ஜனகர் இருந்தார் ராஜ்ஜியத்தை ஆண்டார் ஞானத்தோடு ஆண்டார் பக்குவத்தோடு எவ்வளோ செல்வம் வந்தாலும் பாதிக்காது பக்குவம் இல்லாமல் செல்வம் வந்தால் பாதிக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து பகவான் பண்ணுவார் அது அதனால் இவன் வந்து யாருன்னா பக்தன் சிக்னியாசு முமுக்ஷு கடவுளுக்காகவே கடவுளை பிரார்த்தனை ஸ்ரீ நாலாவது ஞானி இவன் கடவுள் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டான் இவன் யார் கடவுள் யார் உலகம் என்ன இந்த தத்துவம் பிற அவனும் கும்பிடுவான் அதன் கடவுளை வேண்டியும் கும்பிட மாட்டான் கும்பிட்ற அவ்வளோதான் உன்னை பார்க்கணும் உன்னை தெரிஞ்சுக்கிறானும் கும்பிட மாட்டான் எனக்கு இதெல்லாம் கொடுத்த உனக்கு நன்றி நன்றி உணர்வோடு வழிபடுவான் இவன் வந்து ஞானிங்கிறார் மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேங்கிறார் ஞாயிற் கடையாய் கடந்தவன்கிறார் பிறகு என்ன பண்ணுறாரு அடுத்தது கடைசியில் படிக்கும் பொழுது முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முகழ்வானை பக்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரு பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்டங்கிறார் சிவமாக்கி இணையாண்டங்கிறார் முதல் ஞாயிற் கடையாக கடந்தேங்கிறார் பிற கடைசியில் சிவன் ஆகிட்டேங்கிறார் அவர் ஜிக்னியாஸ் இந்த மூணாவது பக்தன் கடவுளுக்காகவே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணவர் கடைசியில் சிவனை என்னையே ஆக்கிட்டப்பா அப்படின்னு கும்புவார் இது ஞான பக்தன் நாலாவது நிலையான இந்த பக்தன் இவனே உயர்ந்தவன் இவனே எனக்கு மிகப் பிரியமானவன்லாம் சொல்கிறார் நாலு வித பக்தியை பற்றி சொல்லிட்டு சொல்லும் பொழுது இந்த ஞானபக்தனே உயர்ந்தவன்கிறார் உயர்ந்த பக்தன் ஞானி அப்படிங்கிறார் அதாவது எல்லார்ட்டையும் அவனை கடவுளை பார்ப்பான் அனைத்துலேயும் பார்ப்பான் விவேகானந்தர் ராமேஸ்வரத்தில் ஒரு கல்வெட்டுருக்கு நீங்கள் உள்ளே நுழைய இடத்துல பார்த்து நான் எழுதி வச்சிருப்பார் அதில் இங்கிலீஷ்லையும் இருக்கும் இந்த செயலில் போ போட்டிருப்பாங்க அங்கே ராமேஸ்வரம் வந்து சொன்ன வார்த்தை உடல் முழுவதும் இப்படி வரி வரியாக விபூதி பூச்சிகிட்டு கல்லில் மட்டும் கடவுளை காண்பவனுக்கும் சிறுத்தைக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார் எவ்வளோ கடுமையாக அவரைக்கு சொல்கிறார் ஏன்னா அதுலேயும் வரி வரியாக இருக்கு வேட்டி வரியார் எல்லாத்தையும் பார்க்கப்பழகணும் எல்லா மனிதர்கள்ட்டையும் பார்க்கப்பழகணும் அந்த அது நான் சொன்ன விவேகந்தர் எழுதி போட்டிருக்கேன் ஞானி என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் கடவுளை பார்ப்பான் அதனால் உயர்ந்த பக்தன் பார்க்கும் பொருளில் சிவன் ஒருவன் வடிவத்தை பார்க்கறதுல சிவ விஷ்ணு தத்துவத்தை பார்ப்பான் அவருடைய உண்மைஸ்வரூபத்தை பார்ப்பான் இப்போ சொன்னார்ல பராப்ரகிருதி எது அபராப்ரகிருதி எது ஜட தத்துவம் எது உணர்வு தத்துவம் எது எல்லாம் இறைவனிடம் வந்தது புத்தியோடு இவன் அணுகுவான் அப்படிங்கிறார் வெளி விஷயத்தில் உலகத்தில் மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் ஞானி இருப்பான் ஞானி யார் ஞானி அஞ்ஞானி யாருன்னு வெளியே இருந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஞானிக்கு அவனுக்கு தெரியும் தான் ஞானின்னு கடவுளுக்கு தெரியும் வேறு யாராலையும் ஞானி தான் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அது அவன் சம்மந்தப்பட்ட விஷயம் அவன் மனசுக்குத்தான் தெரியும் வெளியே எல்லோருமாதிரியும் எல்லாேருமாதிரியும் இருப்பான் அவன் வெளியே தெரியவே தெரியாது பகவானுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அதனால் வெளி விஷயங்களில் பார்த்து அவன் எல்லோருமாதிரியும் இருப்பான் ஆனால் உள் மனசில் எல்லாரையும் அமைப்பான் அவனே எனக்கு மிகப் பிரியமானவன்கிறார் இதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சொன்னீங்கன்னா அதாவது ஒரு பக்தன் வந்து என்கிட்ட எவ்வளோ பிரியம் வச்சுருக்கானோ அவ்வளோ பிரிய நான் அவங்களுக்கு வைக்கிறேங்கிறார் கடவுள் இந்த முதல் பக்தன் இருக்கான்னு பார்த்தீங்களா ரெண்டு பேர் அந்த பொருளுக்காக வழிபடுறேன் கடவுளுக்காக வழிபடுறேன் இந்த ரெண்டு பேர் எப்படினிங்கன்னா பொதுவாக ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் அன்பு வந்து மூணு விதமாக பிரியும் ஏங்கிட்ட அன்பு இருக்கும் எல்லார்டும் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கணும் ஏன் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் ஒருத்தர் கார் வாங்கணும் ஒரு பையன் இருக்கான் காலேஜில் படிச்சுட்டு காரு வாங்க ஆசைப்பட்றான் அதே மேலே அவனு பெரிய இருக்கான் பிறகு கார் கார் வந்துருச்சுன்னு வச்சுங்க கார் மேலே ஒரு கால்வாசி பெரிய இவன் மேலே பாதி பிரியும் இவன் மேலே எல்லாேருக்குமே அவங்கவுங்க மேலே பாதி பெரிய இருக்கும் கால் பங்கு கார் மேலே அன்பு வரும் பிறகு காரை வாங்கி கொடுத்தது யார் அப்பா வாங்கி கொடுத்தாரோ அம்மா வாங்கி கொடுத்துச்சோம் அவங்க மேலேயும் அந்த கொடுத்தவர் மேலேயும் ஒரு கால்பங்கு அனுபவிக்கும் இந்த பொருள் மேலே கால்பங்கு கொடுத்தவர் மேலே கால்பங்கு தான் மேலே அம்பது பாதி இந்த ரெண்டு பக்தன் எப்படி இந்த பாதி இருக்கும் இவன் கஷ்டம் நீங்கணும்னு சொல்லி அந்த ஏதாவது கொடுத்து கஷ்டத்தை நீக்கியிருக்கல அதில் ஒரு கால்பங்கு அனுபவம் வந்துடும் கொடுத்தவர் யார் கடவுள் கடவுள்கிட்ட ஒரு கால்பங்கு ஒரு பொருள் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க கடவுள்கிட்ட கடவுள் கொடுத்துட்டாரு அவர்ட காப்பங்கு அன்பு பொருளில் கால்பங்கு இவை மேலே பாதிப்பங்கு எப்படித்தானே இருக்கும் இந்த மூணாவது ஆள் இருக்கானே கடவுளுக்காகவே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றானே அவன் இவை மேலே பாதி அன்பு யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டான் கடவுள்கிட்ட யாருக்கு அவருக்காக பொருளும் கொடுக்குறவங்க ஒரே ஆள் ஆகிட்டார் அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் அங்கே பாதி அன்பு கடவுள் மேலே பா அவன் கொஞ்சம் கூடிருது கடவுளுக்காக கடவுள் வாழ்க்கை வாழ்ற ஞானி என்னன்னா அவர் நானும் ஒன்றுதான் இங்கே ஒரே பக்தி நூறு பெர்சன்ட் தான் இவன் மேலே இருக்கப்படியே தான் கடவுள் மேலே அங்கே நூறு எல்லாம் ஒன்று ஏக பக்தின்னு சொல்வார் அதனால் அவனே உயர்ந்தவன் அவனே எனக்கு மேலானவன் அவனுக்கு அவன் தான் என் மேலே நூறு பெர்சன்ட் அன்பு செலுத்துறதுன்னு நானும் அவனை நூறு பெர்சன்ட் அன்பாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார் ஆரம்பம் இந்த ஆயிரக்கணக்கான பேர்களில் சொல்கிறார்ல அதை முயற்சி பண்ணுறவன் சிறந்தவன்கிறார் அப்படி அடையிறவன் ரொம்ப சிறந்தவன் அவன் எனக்கு ரொம்ப மிகப் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் தந்த அன்பு வந்து ஞானி வைக்கிறதுனால அவன் அதிகமாக அவர் வைக்கிறார் அப்படிங்கிறார் பிறகு இந்த நான்கு பேர் செலுத்துகிற பக்தியை ரெண்டாக பிரிக்கிறார் ஷகாம பக்தி நிஷ்காம பக்தி பயன் கருதிய பக்தி பயன் கருதாத பக்தி இந்த முதல் ரெண்டு பேரே கஷ்டம் பக்தி பண்ணான் இன்னொருத்தர் பக்தி பண்ணான் எனக்கு பொருள் வேணுன்னு பக்தி பண்ணான் இது பயனுக்கு எதிர்பார்த்து பண்ணுறது ரெண்டாவது ஒரு பக்தி அப்படின்னா நிஷ்காம பக்தி கடவுளுக்காக கடவுள்கிட்ட பக்தி பண்ணும் இதுக்கு பேர் நிஷ்காம பக்தி பயன்கருதா பக்தின்னு பேர் இந்த பயன்கருதிய பக்தி இருக்குது பார்த்தீங்களா இது பொருளுக்காக செலுத்துகிற பக்தி இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடவுளை கும்பிட மாட்டோம் விதவிதமான தேவதைகள் அந்த தேவதை இந்த தேவதை அந்த கிரகம் இந்த கிரகம் எல்லாத்தையும் பண்ணுவோம் தப்பு இல்லை பகவான் என்ன சொன்ன எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி அவர் உனக்கு கொடுக்குறாரு நான் என்கிட்டருந்தே வாங்கி கொடுக்குறாருங்கிறார் இப்போ சனி பகவான் கொடுத்தாருனா அந்த பரம்பொருள் தத்துவமார் கடவுள் அவற்றே வாங்கி கொடுக்குறாரு எந்த கடவுளையும் கும்பிடு எந்த தேவதையும் வழிபடு அந்த பலன் அனைத்தும் என்னிடமிருந்தே இந்த பராப்பிரகிருதி சுரூபமான என்னிடமிருந்தே வருகிறதுங்கிறார் இந்த சித்தில் சில பொருளெலாம் வரவாயில்ல பாய்ங்க பார்த்துருக்கீங்களா சித்தர்கள் வந்து இப்போ ஆப்பிள் அப்படி கொடுத்து இப்போ கையைப்பார் ஆப்பிள் வந்துடும் எப்படி மாதிரி விபதி வரும் சில பேர் பண்ணுறாங்க எங்கே இருந்து வருது யாராலையும் எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய உருவாக்க முடியாது ஒன்றை மாற்ற முடியும் ஒன்றை நூன மாற்ற முடியும் அதில் கேட்பார்ல அந்த துரும்பு இருக்குன்னு திரும்ப அழிச்சுன்னா உடச்சு போடுவார் நெருப்ப வச்சா சாம்பலாக போகணும் வேறவா மாறும் புதுசாக கிரியேஷன் நம்மளால் பண்ண முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் எங்கேயாவது ரூமில் இருக்கும் அதை வந்து இவர் சிலருடைய சித்தினால் அங்கே இருக்கு கைக்கு உர வச்சது அப்படித்தான் கொடுக்க முடியுமா சில பேர் தாலி கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா அது வாங்கி வச்சுருப்பாரு அங்கேருந்தும் வந்துடும் இவருக்கு அந்த ஹாஸ்டல் இருக்குது அது பெரிய விஷயம்தான் இல்லையான்னு சொல்லலை அப்படித்தான் வருமா இன்னொரு கருத்துன்னு சொல்கிறாங்க பகவான் இதுக்குன்னு ஒரு ஸ்டாக் வச்சிருக்காராம் இந்த மாதிரி கொடுக்குறதுக்குன்னு இந்த பக்தர்கள் இந்த ஞானிகள்லாம் இருக்காங்கள்ல நல்லா சித் சித்து வேலைகள்லாம் பண்ணி சித்தர்கள் ஆனவங்கள்லாம் கேட்டவொடனே அங்கேருந்து எடுத்து கொடுத்துருவாராம் இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பேசுறது வந்து லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் இது நேராக பார்க்குறீங்க சப்தான் கேட்குறேன் இது நேராக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நேரம் எப்படி போகுது மேக்னெட் வேவ்ஸாக மாறுது அங்கே திருப்பி லைட் சவுண்ட் வேவ்ஸாக மாறி வருது இது சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த வேதாந்தத்தில் லைட்டு சவுண்டை எப்படி மேக்னெட் வேவ்ஸாக மாற்றி திருப்பி லைன் லைட் வேவ்ஸாக சவுண்ட் வேவ்ஸாக மாற்றுறமா எல்லா பொருளையும் அப்படி பண்ண முடியுமா அது எல்லோரும் பண்ணால் டேஞ்சர் ஆகிடும் அதுக்காக என்ன பண்ணுறார் கடவுள் அந்த சித்தர்கள் அவங்களுக்கு மட்டும் அந்த ஆற்றலை கொடுக்குறாரு எந்த பொருளையுமே சொல்கிறாங்களே இங்கே இருக்கிற மாயமாக மறைய வச்சுருவாங்க அங்கே வந்து கொண்டு வர்றார் வள்ளலாறு வந்து ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல இருந்தார்னு சொல்லுவாங்க கோட்டில் இருந்தாரோ அங்கேயும் இருந்தாரோ அப்படி மாற்ற முடியும் அவங்களால் இது என்ன பண்ணுறாருன்னு அது மாதிரி எங்கே இருந்து எந்த பொருள் வந்தாலும் என்னிடமிருந்தே வருகின்றன நானே எந்த தேவதையை வழிபட்டு நீ கிடைச்சாலும் பரம்பொருளாகி என்னிடமிருந்தே வருகின்றனங்கிற வீட்டில் பாத்ரூமில் டேப் போட்டிருக்கோம் இந்த பியூரிஃபைட் வாட்டருக்கு ஒரு டேப் போட்டிருக்கோம் பாத்திரங்கள் வருதுக்கு ஒரு ப டேப் போட்டிருக்கோம் இதுலேயும் தண்ணி வருது அதுலேயும் தண்ணி வருது அதுலேயும் தண்ணி எங்கேருந்து வருது எல்லாம் டேங்க்லேருந்தே வருது எல்லாம் கடவுள்கிட்டருந்து தேங்க்ருந்தே வருதுங்கிறார் அவர் நீ என்ன பலனை அடைந்தாலும் என்னிடம் இருந்தே வருகின்றது ஒருத்தர் சொன்னார் ரிஷிகேஷில் இருக்கும்போது இந்த கங்காஜலம் இருக்குது பார்த்தீங்களா கங்காஜலம் வருது அங்கே உற்பத்தியாக கங்கோத்திரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சந்தான் வரும் வர வர பெருசாகிட்டே வரும் கல்கத்தாவில் வந்து பார்த்தா கலக்குற இடத்துல அவ்வளோ பெருசாக கலக்குது அங்கே அவ்வளோ உண்டு அப்போ எல்லா ஜலமும் கங்காஜலத்தில் சேரும்போது கங்காஜலமாக மாறிடுது புரியுதுங்களா அப்போ கடலில் சேர்ந்த கடலும் கங்காஜலம் தானே ஒருத்தர் சரி கடல் கங்காஜலம் கடல்ங்கிறது தானே எல்லா தண்ணியாகவும் மாறுது ஆவியாமை மழையாக புழிது அப்போ உலகத்தில் எல்லோரும் கங்காஜலம் ஒருத்தர் லாஜிக் சொன்னார் கடல்லேருந்தானே எல்லாம் வருது திருப்பி கடலுக்கே போயிருது என்னிடமிருந்தே போய்க சிக்காகோவில் வரைய வேகானந்தர் அந்த சொல்கிறார் அந்த டாப்பிக்கை என்னிடமிருந்தே எல்லாம் வருகின்றனா திருப்பி என்னிடமிருந்தே வந்து விடுகின்றனங்கிறார் கடல்லேருந்து எல்லாம் ஆவியாக போகுது மழையாக போய் திருப்பி கடலையே போய் அடையுது அந்த மாதிரி என்னிடம் இருந்தே எல்லாம் வருகின்றனங்கிறார் கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் நேரடியாக போய் வாங்கலாம் பீனா பிடிச்சால் ஈஸியாக வாங்கிடலாம் ஒரு கிளர்க்கை பிடிச்சால் வாங்கிடலாம் ஆனால் கையெழுத்து கலெக்டர் தான் போடணும் காரியம் ஆகாது அது மாதிரி நம்ம நேரடியாக கலெக்டரை பார்க்குற வேலையை பார்க்கணும் இந்த பரம்பொருள் தத்துவத்தை அறிவதுங்கிறது கடவுளை அறிவதுங்க நேரடியாக கலெக்டரை பார்க்குறது மாதிரி இந்த சின்ன சின்ன தேவதைகள் பரிகாரங்கிற பூஜைகள்லாம் பண்ணுறது கீழே இருக்கிறவங்கள பார்க்குறது மாதிரி அப்படின்னு பகவான் சொல்கிறார் நான் சொல்லலை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் பிறகு இந்த பயன் பக்தி சகாம பக்தி அது தேவை இல்லையா அது சுகம் இருக்குல்ல இப்போ வெயில் காலமாக இருக்குது சூடாக காஃபி சாப்பிட்டா சந்தோஷமாக தானே இருக்குது இது வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது வெயில் காலத்தில் டீ சாப்பிட்டா சந்தோஷமாக தானே இருக்குது அது இருந்துட்டு போட்டுமே பயன் கருத பக்தி வேணாம்னு வேணாம்னு சொல்கிறே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பயன்கருத பக்தி கட்டாயம் வேணும் வேணான்னு சொல்கிறதில்ல ஏன்னால் ஆனால் தற்காலிகமானது நாம் அடையும் பொருள் ஒரு பொருளுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்து அந்த பொருள் பெற்றால் இது தற்காலிகமானது இதை கொடுத்தவன் நிரந்தரமானவன் அவனையும் அறிய வேண்டும் அவனையும் அடைய வேண்டும் என்ற புத்தியோடு இதை பெறலாம் அந்த புத்தி இருக்கணும் என்ன நம்ம சகாம பக்தி பண்ணாலும் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் முடிவு இறுதியான நிலை கடவுள்தான் அப்படிங்கிற நிலையோடு அங்கே பக்தி பண்ணணும்னு சொல்கிறார் அது சொன்னேன் பாருங்க நல்ல படிப்பு இருக்குது பண்பு இருக்குது பதவி இருக்குது எல்லாம் இருந்தாலும் பண்பு இல்லைன்னு என்ன முடியும் அது மாதிரி எல்லாம் இருக்கலாம் தப்பு இல்லை கடவுளை நாட வேண்டும் அந்த உண்மை சுரூபத்தை உணர்ந்தால் நம்மளுக்கு எல்லா துன்பமும் போகுங்கிற புத்தி மனசில் பழிஞ்சிருச்சுன்னா அந்த மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் இடத்துல சொல்வர் ஒரு நகரத்துக்கு போய் சுற்றி பார்க்க போகிறான் போன உடனே என்ன பண்ணுவான் முதல்ல அந்த ஊரில் யாரையும் முதல்ல தங்கிறதுக்கு ஒரு இடம் பார்ப்பான் போகும்போதே ஃபிக்ஸ் பண்ணிடுவான் இங்கே போகணும் இங்கே தங்கணும் பையெல்லாம் அங்கே வச்சுட்டு பிறகு நம்ம டூர் சுற்றலாம் முதலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் பிறகு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அது மாதிரி நம்மளுடைய இறுதி லட்சியம் முடிவான லட்சியம் கடவுள்தான் அப்படிங்கிற புத்தியில் நம்மளை ஒப்படைச்சிட்டு உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவி எல்லா சுகத்தையும் மனு சொல்வார் அவர் அது மாதிரி இந்த சகாம பக்தி தேவை தான் இருந்தாலும் பக்திக்கு போக வேண்டும் கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு போகிறது நிஷ்காம பக்தி அப்படிங்கிறார் உலக பொருள்கள் உடலை வளர்க்க பயன்படும் வயிற்றை நிறைக்க பயன்படும் ஆனால் உள்ளத்தை நிறைக்க உள்ளத்தை வளர்க்க கடவுள் நிஷ்காம பக்தி தான் பயன்படும் கடவுள் வழிபாடு தான் பயன்படும் ஆகவே உடவ உலகப் பொருள்களை வேண்டுவதை விட வேண்டுவதோடு கடவுளையும் வேட வேண்ட வேண்டும் கடவுளை அடையவும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் உலகப் பொருள் மட்டும் இருக்குன்னு வச்சுங்க அதுக்கு அடிமை ஆயிடுவோம் உங்களை அடிமைக்கு இழுத்துட்டு போயிடும் கடவுள் பக்தியோடு இருந்தால் அடிமையாக மாட்டோம் அப்படிங்கிறார் வேதாந்தத்தில் உபனிஷத் மந்திரங்களில் ஞானத்தை அடையவதற்கு செய்யக்கூடிய வேத மந்திரங்களே பிரார்த்தனை இருக்குது ஆப்பியா எந்தும் அமாங்கனின்னு சொல்கிறார் எனது உடலும் இந்திரியங்களும் ஆற்றல் பெறட்டும்னு வேண்டார் பிரார்த்தனை பண்ணுறாங்க என் காதுகள் நல்லதையே கேட்கட்டும் கண்கள் நல்லதையே பார்க்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனைலாம் வேதாந்தத்திலே இருக்குது பிரார்த்தனை கூடாதுன்னு சொல்லலை வேணும் அது எந்த நோக்கத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் பொருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ண கடவுளை வேண்டி கடவுளுக்காக கடவுள் தத்துவத்தை புரிவதற்காக நிஷ்காம பக்தி பண்ண வேண்டும் வேண்டுங்கால் வேண்டும் வேண்டாமை வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வருங்கிறார் வேண்டாமை அண்ணன் விழிச்செல்வம்ங்கிறார் வள்ளுவர் மற்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை கடவுள்னே முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நாம் வர வேண்டும் இது நிஷ்காம பக்தி அப்படிங்கிறார் இது இந்த மூணாவதாலும் நாலாவதாலும் இந்த நிஷ்காம பக்தி பண்ணுவான் பிறகு இந்த பக்தியை மூணு படியாக சொல்கிறார் அதாவது ஒரு குழந்த வந்து ஒரு பலூன் இருக்குது இந்த இடத்துல நூறுரூவா வச்சுருக்கேன் ரெண்டு குழந்தை வருது ரெண்டும் ஒரே மாதிரி வயசு உள்ள குழந்தை ஒரு குழந்தை எனக்கு பலூன் வேணும்னு கேட்டு அழுகுது இன்னொரு குழந்தை எனக்கு நூறுரூவா வேணும்னு விற்குது எது சிறப்பு நூறுரூவாயில் நூறு பலூன் வாங்கலாம்ல இந்த பலூன் கேட்குறது நம்ம உலக பொருளை கேட்குற மாதிரி நூறுரூவா கேட்கறது கடவுளை கேட்காது நம்ம எப்படி பண்ணணும் ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம் தெனாலிராமன் இப்படி பண்ணார் தெரியுமா உங்களுக்கு தெனாலிராமன் காளிகிட்ட போய் வழியாக வரம் கேட்பார் வரம் கேட்ட உடனே பாருங்கள் அவருடைய புத்திசாலித்தனத்தை காளி என்ன பண்ணணும் இந்த கிண்ணத்தில் ஒரு பாயசங்கிட்டு ரெண்டு பாயசம் வச்சுரு இதை குடிச்சேன்னா உனக்கு செல்வம் பொருள் எல்லாம் கிடைக்கும் இதை குடிச்சேன்னா உனக்கு புத்திசாலி புத்தி ரொம்ப வளரும் புத்திசாலி ஆகிடுவேன் இதில் பதவி செல்வம் பொருளெல்லாம் நிறையா கிடச்சிரும் எது வேணுமோ ரெண்டு ஒன்று எடுத்துக்கணும் டக்குன்னு எடுத்து குடிச்சுவார் அதனாலதே பார்த்தீங்கன்னா அறிவோட இருப்பார் அரசவையில் இருப்பார் அவர் உண்மைதான் ஆனால் இதை விட்டுறக்கூடாது இந்த நிஷ்காம பக்தியை நாம் விட்டுறக்கூடாது பிறகு கர்மயோக அதாவது இந்த பக்தியில் வந்து மூணு படி இருக்குது கர்மயோக பக்தி உபாசனா பக்தி ஞான யோக பக்தின்னு சொல்லி மூணு ஸ்டெப்பு சொல்கிறார் கர்மயோக பக்தினா நாம் செய்கின்ற செயலை பக்தியுடன் செய்வது கர்மயோகத்தை பற்றி பார்த்தோம் நாம் ஏற்கனவே கர்மயோகம் பார்த்துட்டோம் எத்தனா மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் நாலாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் கூட பார்த்தோம் எந்த செயல் செய்தாலும் அதை பக்தியுடன் செய்ய வேண்டும் கர்மயோக பக்திங்கிற இறை வழிபாட்டுடன் செய்ய வேண்டும் எங்கேயாவது நம்ம பாருங்கள் ஒரு கட்டடம் ஆரம்பித்தா கூட பூஜை பண்ணாமல் பண்ணுறோமா ம் நன்றதில்லை எது பண்ணாலும் பண்ணுவோம் ட்ரைவர் பாருங்கள் வண்டி எடுக்கும்போது காலையில் வண்டி எடுத்தார்கள் ஸ்டேங்க தொட்டு தான் எடுப்பார் பார்க்குறமா இல்லைங்களா எந்த சமையல் கட்டில் போனோன்னு என்ன பண்ணும் அங்கெல்லாம் பார்த்தா தேனியெல்லாம் பண்ணுவோம் அந்த அன்னலட்சுமி இருக்கும் சாமி சொல்வார் அண்ணன் லட்சம் அந்த கிச்சனில் போக மாட்டாங்க சாதாரண ஆள்கள் தான் வந்தாலும் அந்த பாத்ரூமை குளிச்சுட்டு தான் உள்ளே வருவான் கிச்சனுக்குள்ளேயே அங்கே தேனியில் உள்ளேன்னு உழையவே மாட்டான் கிச்சனை குளிச்சுட்டு தான் வீட்டிலே குளிச்சுட்டு வருவான் இல்லாட்டி இங்கே வந்து அங்கே குளிச்சுட்டு தான் உள்ளே வருவான் வந்து அந்த அன்னலட்சுமிக்கு அந்த தீபம்லாம் ஏற்றி வச்சு தான் கும்பிடுவான் எல்லோரும் ஒரு பக்தி கலந்திருந்தால் சுமை தெரியாது இன்னொன்று அந்த இசை வேலையும் சீக்கிரம் முடியும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வராது இன்னைக்கு நல்லா சமைத்தேன் என்னை மாதிரி சமைக்க முடியாதுங்கிற ஒரு கர்வம் வந்து வரும் அது வராது கடவுள் எனக்கு இந்த இந்த சமையலை வந்து எனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற புத்தி வரும் இது மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுடைய திறமை அனைத்தையும் கடவுள்கிட்ட நம்ம அற்புதம் நல்லா படிச்சுருக்கேன் நல்லா மார்க் வாங்கி நான் முயற்சி பண்ணேன் நான் படித்தேன் அப்படி இல்லை கடவுளை கும்பிட்டு பண்ணேன் கடவுளை எனக்கு அனுகிரகம் பண்ண ஆணவம் குறைஞ்சுன்னு கல்வி அறிவு கூடும் திறமை வளரும் அப்படிங்கிறார் அதனால் எந்த செயல் செய்தாலும் சரி பக்தியோடு செய்ய வேண்டும் இது கர்மயோக பக்தி தானம் பண்ணுறோம் சேவை பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் தியா சில நேரம் நல்லா தவ வாழ்க்கை வாழ்வாங்க நான் தவஸ் பண்ணி வந்தேன் பார் அந்த ஆணவம் வந்துடும் எல்லாத்துலேயும் பக்தி கலரணும் கலந்தாத்தேன் அது வந்து சிறப்பாக கர்மயோக பக்தி ரெண்டாவது பக்தி உபாசனா பக்திங்கிறார் இது என்னன்னு சொன்னால் இப்போ தியானமெல்லாம் படித்தோம்னா தியான யோகம் படித்தோம்ல அதுவும் பக்தியோட பண்ணணும் நம்ம தியானம் பண்ண என்னமோ இன்றைக்கி பண்ணா இருக்கு பலன் கிடைக்கும் அப்படி இல்லை நல்லா ஆண்டவனை வழிபட்டு அழகாக தியானம் பண்ணணுங்கிறார் தியானத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவான் தாய் தந்தையை வழிபட சொல்கிறாங்க தியானத்தில் கண்ண முடியை உட்காந்தோன்னே அம்மா அப்பாவை கும்பிட்டு குருவை கும்பிட்டு பிற இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு பிற ஜபத்துக்கு எந்த ஜபம் பண்ணுறோமோ எந்த அதை கும்பிட சொல்கிறாங்க இது உபாசனா பக்தி பிறகு ஞானயோக பக்தி சில பேர் தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆசனத்துக்கு சூடம் பற்றியெல்லாம் காமிச்சுட்டு உட்காருவார் கடவுள் காமிச்சுட்டு அந்த தியானத்தில் இது வந்து உபாசனா பக்தி ஞானயோக பக்தி இறுதியான பக்தி அது எதுன்னா இது இந்த க்ளாஸில் இருந்து உட்காந்துருக்கீங்கல்ல இதுக்கு பேர் ஞான யோக பக்தி இவ்வளவு மலை நாட்டைக்குள்ள ஒரு ஐம்பது பேர் வர்றதே அதிர்தான்மா ஏழுமலையிலேருந்து ஒரு இருபது பேர் வந்திருக்காங்க இன்னொரு இருபது முப்பது பேர் இங்கே வருவாங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன் இவ்வளவு மலையிலையும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு இதான் ஞான பக்தி தத்துவ விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆர்வத்தோடு செய்கின்ற செயலுக்கு ஞான யோக பக்தின்னு பேர் இதில் வந்து நம்ம உலகம்னா என்ன இப்போ பார்த்தோம்ல கடவுளை பார்த்தோம் கடவுள்னா என்ன ஜீவன்னா என்ன ரெண்டுக்குள்ள சம்பந்தம் என்ன இதை பற்றிய ஆராய்ச்சியெல்லாம் இந்த தத்துவத்தில் இருக்கும் இது ஞான யோக பக்தி அப்படிங்கிறார் எல்லா விஷயத்திலையும் பக்தி ஊடிவிருக்கணும் பக்தி இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் பக்தி ஊடுருவி இருக்க வேண்டும் மாத்ருபக்தி பித்திருபக்தி கணவனுக்கு மனைவி மேலே பக்தி இருக்கணும் மனைவிக்கு கணவன் மேலேயும் இருக்கணும் குழந்தைகள் மேலே தாய்க்கு இருக்கணும் தாயிக்கு குழந்தைகள் மேலேயும் இருக்கணும் ஒரு தொழிலாளி மேலே முதலாளிக்கு இருக்கணும் முதலாளி மேலே தொழிலாளிக்கு இருக்கணும் அந்த தொழிலே இருக்கணும் ரெண்டு பேருக்கும் பக்தி எல்லாத்துலேயும் பக்தி கலந்துருச்சுன்னா அந்த தொழில் வந்து சிறப்பாக அமையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே சுமூத்தாக போய்கிட்டே இருக்கும் எப்படி க இந்த இதிலே சொல்கிறார் என்னது மணி மணியில் நூல் போல் பகவான் சொல்கிறது அபராபரப்புரை சொல்வார் நூலில் வந்து மணிகள் கோர்த்துருக்கிறது மாதிரி நான் இருக்கேன்னு சொல்கிறேன் அங்கே வரும் அதில் அது நான் விளக்கமாக சொல்லலை இங்கே சாதாரண பாருங்கள் மஞ்சள் கயிறு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் சிவன் போட்டிருப்பாங்க சில பேர் விஷ்ணு போட்டிருப்பாங்க குண்டு போட்டிருப்பாங்க எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் என்ன முக்கியம் அதில் கை அதில் எல்லாம் கோத்துக்கிடலாம் வேணாலும் பண்ண கயிறு முக்கியம் நீ என்ன தொழில் பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணாலும் பண்ண பக்தியோடு பண்ணுங்கிறார் நீ எதை பண்ணாலும் பக்தியோடு பண்ண பக்தி எல்லாவற்றிலும் கலந்திருக்க வேண்டும்ங்கிறார் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு என்ன வேணும் டவல் வேணும் சோப்பு வேணும் விளையாட்டு ஷாம்பு வேணும் வேணுமா இல்லைங்களா டவல் வேணும் சோப்பு வேணும் ஷாம்பு வேணும் சேக்காய் வேணும் என்ன வேணும் வேணும் கடைசியில் என்ன வேணும் தண்ணியெலாம் குளிக்க முடியுமா இதெல்லாம் இல்லாமல் வெறும் தண்ணியில் தான் குளிச்சிடலாம் இந்த தண்ணி மாதிரி பக்தி பக்தியை வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் சேர்த்தேன்னா அதில் ஒரு சிறப்பு வரும் குற்றாலத்தில் எல்லாம் போட்டு மசாஜெல்லாம் பண்ணுவான் தண்ணி விளாட்டு எங்கே குளிக்க முடியும் வெறும் தண்ணியில் குளிச்சிடலாம் அதனால் எல்லா விஷயங்களிலும் இந்த பக்தி கலந்திருக்க வேண்டும் நம்பர் ஒன்று போடுறீங்க ஒன்று கூட ஒரு சைவர் போட்டால் என்னாச்சு பத்து ரெண்டு சைவர் போட்டால் ஒரு மூணு சைவர் போட்டால் ஆயிரம் நாலு சைவர் போட்டால் பத்தாயிரம் அஞ்சு சைவர் லட்சம் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா ஆயிரம் சைவர் போட்டால் சைவர் தான் ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் செல்வந்தானாக இருங்க செல்வந்தன் எல்லாம் பதவி பணம் புகழ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வாங்க குடிக்கிட்டே போகும் இந்த ஒன்றை இல்லாமல் பண்ணால் வெறும் ஷீரோ தான் இந்த ஒன்றுக்கு முன்னாடியும் போட முடியாது செய்வ அதுக்கு மதிப்பில்லை நான் முன்னாடி இருக்கேன் கடவுளை எனக்கு பின்னாடி வரட்டோம்னாலும் தப்பு கடவுளை முன்னாடி வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் சேர்த்துக்க என்ன சேர்க்கணுமோ சேர்த்தா அதுதான் உயர்ந்த பக்தி இது ஞான பக்தி அதனால் பக்தி என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் அதுக்கு பிறகு ஒரு ஏழு வார்த்தை சொல்லி இதெல்லாம் அறிவான்னு சொல்கிறார் அந்த ஏழு வார்த்தைக்கு விளக்கமாக எட்டாவது அத்தியாயம் வருது ஒரு ஏழு வார்த்தைகள் சொல் பிரம்மன் அத்தியாத்மம் சொல்லி ஒரு ஏழு வார்த்தைகள் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் நாம் அந்த அத்தியாயத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம் கடவுளின் சொரூபம் கடவுள் சொரூபம் என்ன பராப்பிரகிருதி அபரா பிரகிருதி உயிர்த்துவம் உடல் தத்துவம் ரெண்ட சொன்னார் பிறகு அந்த ரெண்டையும் சொல்லிவிட்டு அதில் இந்த உயிர் தத்துவம் அழியாதது உடல் தத்துவம் அழிவது ஜட தத்துவம் அழிந்து கொண்டே இருக்கும் அழியாத தத்துவம் மாறாத தத்துவம் பிரம்மன் அதை நீ பிடித்து கொள் அப்படின்னார் அதை பிடிச்சிக்கிட்டு காரியம் பண்ணினார் பிறகு துக்கத்திற்கான காரணம் என்ன அந்த உண்மையை அறியாதது அறியாமை பொதுவாக ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கலாம் கஷ்டம் வந்துடும் எந்த விஷயமும் இருந்தாலும் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் கஷ்டம் வராது அறியாமை தான் துயரத்திற்கு காரணம் அப்படின்னார் பிறகு பக்தி யோகத்தை விளக்கும் பொழுது சரணாகதி தத்துவம் பக்தி இல்லாதவனுடைய நிலை நான்கு விதமான பக்தர்கள் நான்கு விதமான பக்தர்கள் கஷ்டத்திற்காக வழிபடுபவன் பொருளுக்காக வழிபடுபவன் கடவுளுக்காக வழிபடுபவன் கடவுளை அடைந்து வழிபடுபவன் நான்கு பக்தர்களை சொன்னார் அதில் முதல் இரண்டு பக்தன் சகாம பக்தன் பயன் கருதி வழிபடுபவன் இரண்டாவது இரண்டு பக்தர்கள் கடவுளுக்காக வழிபடுபவன் நிஷ்காம பக்தன்னர் பிறகு மூன்று படி சொன்னார் செயலில் பக்தி வேண்டும் நாம் வழி வழிபடுகின்ற வழிபாடு பூஜை ஜபத்தில் பக்தி வேண்டும் பிறகு ஞான யோக பக்தி இந்த வழிபாடு குரு மேலேயும் சாஸ்திரத்து மேலேயும் நம்பிக்கை வச்சு உட்காந்து முறையாக படிக்கிறது ஞான யோக பக்தி அப்படின்னு சொல்லி பக்தியின் படிகள் மூன்று ஃபஸ்ட்டு கர்மயோக பக்தி உபாசனா பக்தி ஞான பக்தி அப்படின்னு சொல்லி முடித்தார் ஈஸ்வர சுரூபம் துக்க காரணம் துக்கத்திலிருந்து விடு விடுபட வழி பக்தி யோகம் சொல்லி அந்த பக்தியில் பல படித்தரங்களாக பிரித்து இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்திருக்கிறார் ஹரி ஓம் தத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் குருநாத சுவாமி கி ஜை